எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுவாங்க உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷம் கருத்துடைய வார்த்தைக்கு செல்வோமா கரங்களை தட்டி கருத்துல என்ன பார்த்துவோம் நாம் காலை ஆராதனைகள்ல கடைசி காலத்தை குறித்து போதித்துக் கொண்டு வருகிறபடியால் மாலை ஆராதனைகள்ல புது உடன்படிக்கை போதனையை போதித்துக் கொண்டு வருகிறோம் பழைய உடன்படிக்கை புதிய உடன்படிக்கை என்று வேதம் சொல்லுகிறது சாப்பிட்டு குறைச்சிக்க இந்த பழைய உடன்படிக்கையிலே இல்லாத அவர்கள் பெறாத ஸ்லாக்கியங்கள் எல்லாம் புது உடன்படிக்கையிலே இயேசுவின் மூலமாய் நாம் பெற்றிருக்கிறோம் இயேசுவின் மூலமாய் நமக்கு கிடைக்க கிடைக்கப்பட்டிருக்கிற ஸ்லாக்கியங்களை போதித்து கொண்டு வருகிறேன் அவருடைய மரணம் எப்படி உலகத்தையே ரட்சித்தது எல்லா மனுஷரையும் ரட்சித்தது ரட்சிப்பு என்பது ஆதாம் இழந்ததை திரும்ப பெறுவதுதான் ரட்சிப்பு நீங்க இழந்ததை இல்லை நீங்க இழந்ததெல்லாம் பெற்றுத்தருவதில்லை ரட்சிப்பு ஆதாம் இழந்ததை ஆதாம் தான் மனு குளத்தினுடைய ரெப்ரசன்டேட்டிவ் தான் நம்முடைய பிரதிநிதி நாம் எல்லாம் அவனுக்குள்ளே இருந்தோம் அவன் மூலமாய் நமக்கு இழப்பு உண்டாயிற்று வேதம் சொல்லுது ஆதாம் ஆதாம் குள்ளே இழந்தோம் இயேசுவின் மூலமாய் திரும்ப பெற்றோம் ஆதாம் குள்ளே கிறிஸ்தவர்கள் இழக்கவில்லை ஆதாம்குள்ளே யூதர்கள் இழக்கவில்லை ஆதாம்குள்ளே முழு முழு மனுக்குளமும் இயேசுவின் மூலமாய் முழு முழு திரும்ப அவருக்கு சொந்தமானது இதுதான் ரட்சிப்பு ரட்சிப் என்பது யாரோ ஒரு நபரை பத்தி ஏதோ ஒரு குறிப்பிட்ட மதத்தை பத்தி அல்லது ஒரு குறிப்பிட்ட தேசத்துல வாழ்றவங்களை பத்தி இல்ல ரட்சிப்பு இந்த ரட்சிப்பு எல்லாருக்கும் சொந்தம் இழப்பு எப்படி எல்லா மனுஷனுக்கோ ரட்சிப்பு அதே போல எல்லா மனுஷருக்கும் எப்படி ஆதாமால இழந்தோம் இயேசுவின் மூலமாய் திரும்ப பெற்றோம் ஆதாம் மூலமாய் எல்லா மனுஷரும் இழந்தார்கள் இயேசுவின் மூலமாய் எல்லா மனுஷரும் திரும்ப அவருக்குள்ளே கொண்டு வரப்பட்டோம் இதுக்கு பேரு புது சிருஷ்டி என்று வேதம் போதிக்கிறது புது சிருஷ்டி அதுதான் ரொம்ப முக்கியம் பாருங்கள் ஒன்று ரெண்டு குருந்தையர் ஐந்தாம் அதிகாரம் ரெண்டு குருந்தியர் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவ குளிர்ந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான் பழையவைகள் ஒளிந்து எல்லாம் புதியதாயின புது சிருஷ்டியாய் இருக்கிறான் ஒருவன் புது சிருஷ்டியா இருக்கிறான்னு சொல்லியிருக்கு உன்னை நாம் என்ன நினைச்சிருக்க கூடாது இந்த கிறிஸ்து இந்த இடத்துல ஒரு இடத்துல கூட விசுவாசம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படவில்லை நம்பிக்கை என்ற வார்த்தை பயன்படுத்தப்படவில்லை மாறாக இந்த இடத்துல இயேசு என்ன செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாம என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லப்படவில்லை மாறாக இந்த வேத பகுதி வசனத்திலிருந்து வாசிக்கிறோம் இருபத்தி வசனம் வரைக்கும் பதினாலாம் வசனத்திலிருந்து இருபத்தி வசனம் வரைக்கும் வாசிக்கிறோம் ஒரு இடத்துல கூட நாம என்ன செய்யணும்னு சொல்லப்படலை ஏசு நமக்காக என்ன செய்தார் சொல்லப்பட்டிருக்கு புது சிப்பு உண்டாக்கப்படுவதற்கு தேவன் எப்படி முக்கிய காரணம் என்பது கொண்டு வந்தார் சிருஷ்டின் அடையாளம் நமக்கு இருந்தது இன்றைக்கு புது சிருஷ்டி என்றால் என்ன கிறிஸ்துவின் அடையாளம் கொடுக்கப்பட்டிருக்கிறது சொல்றாரு பாருங்க பதினால இருந்து வாசிக்கிறேன் கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கேவுகிறது ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மறித்திருக்க எல்லாரும் மறித்தார்கள் என்றும் பாருங்க யாரும் மறிக்கவே இல்லை நம்ம யாரும் இந்த உலகத்துல மறிக்கல ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பாக இயேசு மறித்தார் அந்த மரணத்தை பற்றி வாசிக்கிறோம் அந்த மரணம் எல்லா மனுஷருக்காகவும் அப்படின்னா இயேசுவின் மரணம் எல்லாருக்கும் எப்படி ஆதாமுடைய பாவம் எல்லா மனுஷருக்கும் மரணத்தை கொண்டு வந்ததோ இயேசுடைய மரணம் எல்லா மனுஷருக்கும் ஜீவனை கொண்டு வந்தது நம்ம எல்லாருக்கும் ஜீவனை கொண்டு வந்தது இதுல இப்ப என்ன சில பேருக்கு என்ன இருக்கு இருக்கமா இருக்குன்னா என்ன ஒரு அவங்களுக்கு ஒரு நெருக்கமா இருக்குன்னா அப்ப எப்படி அவங்க எல்லாம் வேறு மதத்துல இருக்காங்க வேறு வேறு வழிபாடுகளை செய்றாங்க வேறு விதமா வாழ்க்கையை வாழ்றாங்க அவர்களுடைய வாழ்க்கை எல்லாம் என்ன அப்ப இயேசு ரட்சித்தார் தானே அப்ப ஏன் யாகனா பாரு கண் திறக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்க்கை தான் அவன் தான் வித்தியாசம் இது ஒண்ணுதான் அறிந்திருக்கிறோம் அறியாமல் இருக்கிறார்கள் அவ்வளவுதான் ரட்சிப் என்பது நாம விசுவாசிக்கும் போது சிலுவையில வந்து மறிக்க மறித்த ஒரு விஷயம் இல்ல ரட்சிப் என்பது நமக்கு விசுவாசம் என்பது எனக்கு கொடுக்கப்பட்ட ரட்சிப்பை நான் விசுவாசிக்கிறேன் எனக்காக இயேசு சம்பாதித்ததை நான் விசுவாசிக்கிறேன் இன்னைக்கு எனக்கு ஏற்படலை ரட்சிப்பு யாரெல்லாம் ரசிக்கப்பட்டீங்கன்னு கேட்கிறோம்ல யாரெல்லாம் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்கன்னு கேட்கறதுலாம் தப்பு இன்னைக்கு நாம யாரும் ரட்சிக்கப்படலை இயேசு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பாக நம்மை ரச்சித்தார் அந்த ரட்சிப்பை இன்றைக்கு நாம் விசுவாசிக்கிறோம் விசுவாசிக்கிறது அனுபவிக்க செய்வதுதான் விசுவாசம் ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது பெற்றுக்கொள்வதில்லை விசுவாசம் ஏன்னா நீங்க எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது நீங்க எதையும் உங்களுடைய உங்களுடைய முயற்சியாலேயோ உங்களுடைய நம்பிக்கையாலையோ பெற்றுக் கொள்ள முடியாது பெற்றுத்தர முடியும் பெற்றுத்தந்தார் முடித்தார் நாம் செய்ய முடியாததை அவர் செய்ததை அவர் பெற்று தந்ததை நாம் அறிந்து விசுவாசிக்கிறபடியால் நாம் அதை அனுபவிக்கிறோம் அவருடைய பிள்ளைகள் என்பதை அனுபவிக்கிறோம் அவருக்கு ரத்தத்தால் கழுவப்பட்டோம் என்பதை அனுபவிக்கிறோம் அதை அறிந்ததனால் அனுபவிக்கிறோம் என்ன செய்யப்பட வேண்டும் என்றால் அறிவிக்கணும் குறைவு நியாயம் தான் அதிகம் மற்றவர்கள் ஆக்கினைக்குட்படுத்துகிறவர்கள் நியாயம் தீர்க்கிறவர்கள் மற்றவர்கள் அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள் அதிகம் அறிவிக்கிறவர்கள் ரொம்ப குறைவு சொன்னார் அறிவியங்கள் பிரசங்கியங்கள் நம்ம அறிவிக்கிறது ரொம்ப குறைஞ்சிடுச்சு ஏன் குறைஞ்சிருச்சுன்னா நமக்கு நரகத்தை வச்சே ரொம்ப காலம் பேசிட்டு இருக்க முடியல ஏன்னா அதை வச்சு யாரையும் திருப்ப முடியல இன்னைக்கு திசை திருப்ப முடியல மனு குலத்தை இன்னைக்கு ஒரு திசை திருப்ப முடியல அதனால நம்ம ஒரு முடிவுக்கு வந்துட்டோம் அப்போ நிறைய பேர் நரகத்தான் போறாங்க வச்சு எவ்வளவு மிரட்டி எவ்வளவு பயம்புர்த்தி எல்லாம் கொண்டு வர பார்த்தோம் எவ்வளவு முயற்சி எடுத்தோம் பயிற்சி எடுத்தோம் எவ்வளவு ட்ரை பண்ணும் வேலைக்காக இப்போ இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா விட்டு கொடுத்தது போல கிறிஸ்தவர்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க நாம் ரச்சிக்க முடியாது நம் அறிவிக்கிறதுனால ரட்சிக்க போறதும் கிடையாது அவர் ரட்சித்ததை தான் நாம் அறிவித்துக் கொண்டிருக்கிறோம் அப்ப இது ரொம்ப முக்கியமான விஷயம் நாம உலகத்தை பார்க்கிற விதம் உலகத்தை பார்க்கிற விதம் சுற்றி வாழ்ற சமுதாயத்தை பார்க்குற விதம் ஜனங்களை பார்க்கிற விதம் ரொம்ப முக்கியம் அவர்கள் ஆத்துமா அவ்வளவு விலை இறப்பெற்றது அவர்ல சீக்கிரம் நம்ம நியாயம் முடியாது அவர்களுக்காக சிந்தப்பட்ட ரத்தம் மிக முக்கியமானது அவர்களுக்காக நடத்தப்பட்ட மரணம் அவ்வளவு முக்கியமானது தேவன் இதை செய்திருக்கிறார் இதையெல்லாம் தேவனால் உண்டா சில பேரால் அதை ஜீர்ணிக்க முடியல ஏன்னா தேவன் இதை செஞ்சிட்டாரே எல்லாருக்காகவும் அவர் ஏன் மறிக்கணும் ஜீர்ணிக்க முடியல இவங்களுக்கு ஜீர ரைஸ் சாப்பிட்டா கூட ஜீர்ணாவாது இருக்கிறீங்களா முதல்ல ஐந்து குறைஞ்சர் ஐந்து பதினாலு பாருங்க ஏன் என்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மறித்திருக்க எல்லாரும் மறித்தார்கள் எல்லாம் சொல்லுங்க எல்லாரும் மறித்தார்கள் அப்ப எல்லாரும் மறிக்கிறது எப்படிங்க எல்லாரும் மறிக்கிறது எப்படி எல்லாரும் மறித்தார்களாம் இயேசுவின் மரணம் எல்லாரையும் மறிக்க வைத்தது ஆதாம் எல்லாரையும் பாவியாக்கு இயேசு எல்லாருடைய மரணத்தையும் அவர் அவர் மறித்த போது எல்லாரும் மறித்தோம் சிலுவையிலே இயேசு மறித்த போது ஒவ்வொரு மனுஷனுக்கான மரணம் ஒவ்வொரு மனுஷனுக்காக மரணம் சிலுவையில் நடத்தப்பட்டது இப்போ சிலுவையில் நடத்தப்பட்ட மரணத்தை ரொம்ப நாம ஒரு மக்களுக்காக கொண்டு வரும்பொழுது அப்ப இயேசுவை உலக இரட்சகர் என்று நாம் அறிவிக்கவே முடியாது அவரை விசுவாசித்தான் ரட்சிப்பு அப்படின்னு சொன்னோம் செய்த ரட்சிப்பை விட விசுவாசத்துக்கு தான் அதிக சக்தி இருக்குது அப்போ விசுவாசிக்க முடியாமலே பிறந்தவர்கள் விசுவாசிக்க முடியாமலே புத்தி இனமாய் பிறந்தவர்கள் புத்தி மன புத்தி இல்லாதவர்களா பிறக்கிறவர்கள் மன ரீதியா புரிந்து கொள்ள முடியாத நிலையில இருக்கிறவங்க அவங்களுடைய விசுவாசம் எங்க அவங்களுடைய இப்ப ஒன்னு என்ன சொல்றாங்க அவங்கெல்லாம் எந்த தப்பும் செய்ய முடியாது இல்லை இப்ப ஒன்னே இவங்க என்ன சொல்றாங்க தப்பு செய்யாதவங்கதான் எங்க போவாங்களாம் பரலோகம் போவாங்க முதல்ல அதுவே தப்பு தப்பு செய்யாதவங்க பரலோகம் போவாங்கன்னா நான் சொல்றேன் கிறிஸ்தவங்க போவே மாட்டோம் ஏன்னா நம்மளை மாதிரி வித்தியாசமா தப்பு பண்ண தெரிஞ்சவங்க இந்த உலகத்துல வேற யாருமே இருக்க முடியாது ஏன்னா நம்மளை மாதிரி அவங்க செய்யலை அதனாலதான் இப்ப நம்ம கோவத்துல இருக்கிறோம் அவங்களுக்கு மேல நம்மள மாதிரி அவங்க அவங்க நம்மள மாதிரி பாவம் செய்யலை அவ்வளவுதான் நாம நாம என்னவோ ரொம்ப பக்க ஆட்கள் நினைச்சிட்டு இருக்கிறோம் சில பேர் என்ன சொல்றாங்க விசுவாசித்தாதாங்க ரட்சிப்புன்றாங்க விசுவாசித்தா ரட்சிப்புன்னு வேதத்துல வாசிக்கிற பகுதிகள் கிபி எழுவதை குறிக்கிறது அந்த ரட்சிப்பு அந்த அந்த நரகத்துக்கு தப்பி வைக்கிற ரட்சிப்பை பற்றி தான் வேதத்தில் வாசிக்கிறோம் ஏனென்றால் அன்றைக்கு யூதர்கள் அவர்கள் இயேசுவை அங்கீகரித்து அவருடைய மரணத்தை அங்கீகரித்து பழைய உடன்படிக்கை ஒளிய போகிறதை அங்கீகரித்து அவர்கள் அன்றைக்கு விசுவாசிக்க வேண்டியது அவசியமா இருந்தது ஆனால் இன்றைக்கு விசுவாசம் அவசியம் எதற்கு அனுபவிப்பதற்கு ரட்சிக்கப்படுவதற்கு அல்ல ஏனென்றால் இயேசு ரட்சிப்பை எல்லாம் மனுஷருக்காகவும் ஏற்படுத்தி விட்டார் இவையெல்லாம் தேவனால் உண்டாயிருக்கிறது இப்படி இருக்கிறதுனால ஒரு மனுஷன் கிறிஸ்துக்குள் இருந்தால் கிறிஸ்துக்குள்ள எப்ப வந்தோம் தண்ணீர் ஞான ஸ்னானம் எடுத்த போது இல்ல நீங்க தண்ணீர் ஞான ஸ்னானம் எடுத்தது எதுக்காக நான் கிறிஸ்துக்குள்ள இருக்கிறேன் என்பதை நீங்கள் மற்றவர்களுக்கு அறிவிக்கிறதுக்காக தண்ணீர் ஞான ஸ்நானம் எடுத்தால்தான் கிறிஸ்துக்குள்ள வரவும் இல்லை கிறிஸ்துவின் மரணத்திற்குள்ளேயே நாம் எல்லாரும் ஞானஸ்டானம் படுத்தப்பட்டோம் நாம் கிறிஸ்துவின் மரணத்துக்குள்ளே மூழ்கி எடுக்கப்பட்டோம் தான் நாம எல்லாருக்கும் முக்கியம் கிடையாது தண்ணீர் ஞானஸ்தானம் எடுத்தவங்களாம் கிறிஸ்துக்குள்ள இருக்கிறாங்கன்ற அர்த்தம் கிடையாது நம்ம கிறிஸ்தவ போதனைகள்ல அதிகமா என்ன கொடுத்துட்டோம்னா தண்ணீர் ஞானஸ்டானம் எடுக்கணும் அந்நிய பாஷை பேசணும் இது ரெண்டு எப்படி கம்பெனியில டிகிரி முடிச்சிருக்கணும் இத்தனை வயசு இருக்கணும் அப்ப வேலையில் உள்ள வரலாம் அந்த மாதிரி நம்மளுக்கு என்ன பண்ணிட்டாங்க பரலோகத்துக்கு போறதுக்கு இந்த ரெண்டு தகுதி இருக்கணும் இந்த ரெண்டு மட்டும் மண்ணிடுறது மற்றெல்லாம் தப்பு தப்பா பண்றது பாருங்க இந்த ஞான பற்றி வேதம் முக்கியப்படுத்தவில்லை கிறிஸ்துக்குள்ளே நாம் ஞானஸ்நான அதுதான் ரொம்ப முக்கியம் அது எப்போ நடந்தது இயேசு மறிக்க முழு மனு குளமும் அவருக்குள்ளே மூழ்கி எடுக்கப்பட்டது முழு மனு குலத்தை எடுத்து தேவன் தமக்குள்ளே திருப்பி கொண்டார் நாம் எல்லாம் அவருக்கு சொந்தமானோம் எல்லாரும் அவருக்கு சொந்தமானோம் அவர் கையிலிருந்து யாரும் பறித்துக் கொள்ள முடியாது அவர் கையிலிருந்து ஒரு மனுஷனும் பறித்துக் கொள்ள முடியாது ஒரு மனுஷனையும் அவர் புறக்கணிக்க மாட்டார் அப்ப இதுதான் ரட்சிப்பின் செய்தி இதுதான் புது உடன்படிக்கையின் செய்தி புது உடன்படிக்கைன்னு பழைய உடன்படிக்கைன்னு ஒரு இனத்துக்கு மட்டும்தான் ஒரு தேசத்துக்கு மட்டும்தான் ஒரு கூட்ட மக்களுக்காகத்தான் தேவன் ஏற்படுத்தினார் இந்த ஜனத்தை எனக்கு என்று ஏற்படுத்தினேன் இந்த ஜனம் இந்த ஜனம் சொல்லப்பட்டதெல்லாம் நம்மளை பத்தி இல்லை இஸ்ரோவேல் மக்களை அந்த இஸ்ரோவேல் மக்களுக்கு தேவன் கொடுத்த பழைய உடன்படிக்கை அவர்களுக்கு மட்டும்தான் ஆனா புது உடன்படிக்கை என்பது என்ன எல்லாருக்காகவும் யேசு அறித்தார் அப்படின்னு அர்த்தம் என்ன இதுல இஸ்ரோவேல் மக்கள் யூத மக்கள் கிரேக்க மக்கள் என்ற வித்தியாசமே இல்லை பாரு திரும்ப வாசிக்கலாம் கலாத்தியர் முக்கியமான வார்த்தை காரம் பதினைந்தாவது வசனம் கலாத்தியர் ஆறு பதினைந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஆமின் சொல்லுங்க வாசிக்கிறேன் கிறிஸ்திய சூக்குள் விருத்த சேதனமும் இல்லை விறத்த சேதனமும் ஒன்றும் இல்லாமையும் ஒன்றும் புது சிருஷ்டியே காரியம் விருத்த சேதனம் என்பது கொடுக்கப்பட்ட ஒரு அடையாளம் அவர்கள் தேவனுக்கு சொந்தமானவர்கள் என்பதற்கு தேவன் அவர்களை பிரித்தெடுத்திருக்கிறார் என்பதற்கு அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி என்பதற்கு ஆனால் இயேசு மறித்த பொழுது வேதம் சொல்லுகிறது இனிமே விருத்த அவசியம் இல்லை ஒன்றுமில்லை அந்த அடையாளம் இனிமேல் ஒன்றும் இல்லை சொல்லிட்டு சொல்றாரு புது சிருஷ்டியே காரியம் விருத்த சேதனம் இஸ்ரோவேலர்களை தனித்தன்மையானவர்களாக்கியது அவர்களை இந்த உலகத்தில் அவர்களை பிரித்து காட்டியது விருத்த அவர்களை தேவனுடைய ஜனங்கள் என்று தனிமைப்படுத்தியது அவள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அந்த அடையாளம் அந்த குடும்பத்துல அந்த குடும்பத்துக்கு அந்த சந்ததிக்கு அந்த தேசத்துக்கு ஒரு பெருமையை கொடுத்தது நாங்கள் தேவனுடைய ஜனங்கள்ன்ற ஒரு பெருமையை கொடுத்தது ஆனால் இன்றைக்கு ஏ கிறிஸ்துக்குள்ளே இந்த உலகம் கொண்டு வரப்பட்டதோ வேதம் சொல்லுது இனி விருத்த என்ற அடையாளம் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை புது சிருஷ்டியே காரியம் புது சிருஷ்டி தான் அப்ப எப்படி பிரதர் எப்ப புது சிருஷ்டி ஆனோம் புது சிருஷ்டி எப்ப ஆனோ என்றைக்கு ஏ சுக்குளம் அனுகூலம் போச்சோ புது சிருஷ்டி அது எப்படி புது சிருஷிப்பு பேசிய ரெண்டாவது அதிகாரத்தை பாருங்க பேசிய ரெண்டு அதிகாரம் இதுல புரிஞ்சுக்குங்க அப்பதான் நாம பார்வை ரொம்ப மாறும் மற்ற மனுஷர்களை பார்க்கிற விதம் மாறும் எப்படி தேவன் அவங்களை எப்படி பார்க்கிறாருன்ற தேவன போல உலகத்தை பார்க்க ஆரம்பிப்போம் அதிகாரம் பதினோரா ஆனபடியாலேசத்தின்படி புறஜாதியாராய் இருந்து கையினால் செய்யப்படுகிற விருத்த சேதனம் உடையவர்களால் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் எண்ணப்பட்ட நீங்கள் நம்மள என்ன நினைச்சாங்க விருத்த சேதனம் இல்லாதவர்கள் இந்த கோலியாத்தும் தாவியதும் சண்டை போட்டு இருக்கும்போது இந்த சண்டை நாற்பது நாள் கோலியாத்து வந்து ஒரு சேலஞ்சு விடுறான் யாரா ஒருத்தர் ஒண்டி கொண்டி வரீங்களான்னு கூப்பிடா அடிக்கடி கும்பலா சண்டை போட்டு இருக்கிறத விட நம்ம ரெண்டு பேரும் சண்டை போடலாம் யார் ஜெயிக்கிறோமோ நம்ம எல்லாம் ஜெயிச்சவங்களுக்கு அடிமையா மாறலாம் இது நல்லா இருந்தது ஆனா இஸ்ரோவீலர்களுக்கு பயமா இருந்துச்சு ஏன் நான் வந்து நிற்கிறோமோ ஒரு பெரிய அட்சதே ஒரு பெரிய பயங்கரமான ஆளவன் எழுத்து நிக்கிறதுக்கு யாருக்குமே தைரியம் இல்லை ஒன்னு ராஜா சலுகைகள்லாம் அறிவிக்கிறாரு பொண்ணு தரையா யாருனா வாங்க எவனும் அதுக்கும் முன்னு வர மாட்டான் ஆஹ் காசு தரன் பொண்ணு தரேன் சொத்து தரேன்னு எவனும் வர மாட்டான் ஆடு மேய்க்கிறவன் சாப்பாடு எடுத்துட்டு வந்தவன் தன் அண்ணன்மார்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்தவன் திடீர்னு காதை விட்டு பார்த்தா காதை விட்டு கேட்கிறான் அங்கிருந்து ஒருத்தர் சத்தம் போட்டுறான் யாரா வரீங்க ஒண்டி கொண்டி யாருன்னா வரீங்களா அங்க கேட்டுறான் வரீங்களா அப்படி இப்படின்னு கேட்டுன்னு இவங்க எல்லாம் உட்காந்து பயந்து நினைக்கிறாங்க இந்த பையனுக்கு சம கோபம் என்ன கோபம்னா விருத்த சேதனம் இல்லாதவன் எங்களை பத்தி எப்படி பேசலாம் விருத்த சேதனம் இல்லாதவன் எங்களை எப்படி தரக்குறைவா பேசலாம் அவன் நாய் அது இதுன்னு பேசினுக்கிறான் அந்த சைட்ல நின்னுட்டு இவனுக்கு பயங்கர கோபம் விருத்த சேதனம் இல்லாதவன் எப்படி பேசலாம் ஒரு அந்தல ஒரு வயிறாக்கி அவங்களுக்கு விருத்த சேதனம் இல்லாதவன் எங்களை எங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது பயங்கர கோபம் கல் எடுக்கிறான் பாருங்க எடுத்து அடிக்கிறான் போய் கத்தி எடுத்து அவன் கழுத்தை வெட்டுறான் ஏன் விருத்த சேதனம் இல்லாதவன் விருத்த சேதனம் இல்லாதவன் விருத்த சேதனம் நம்ம என்ன நினைக்கிறோம் சரீரத்துல ஒரு பகுதியை வெட்டுவது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அது இல்ல பயங்கர வைராக்கியமான விஷயம் அவங்களுக்கு விருத்த சேதனம் இல்லாதவர்களை நாய்கள் அழைப்பாங்களாம் யோசிச்சு பாருங்க யூதர்களுடைய பார்வையில விருத்த சேதனம் இல்லாதவர்கள் நாய்கள் நாய்கள் ஒரு பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சு விருத்த சேதனம் எழுதுறாரு விருத்த பண்ணவங்க நம்மளை பார்த்து என்ன சொன்னாங்க நீ எல்லாம் விருத்த சேதனம் இல்லாதவன் எங்க முன்னாடி நிக்கிறது கூட உனக்கு தகுதி இல்லை போ தா வித கண்ணிக்கு கோவம் விருத்த சேதனம் இல்லாதவங்க எப்படி எங்களை பத்தி பேசலான் கத்தி எடுத்து தலையை வெட்டி போட்டான் இஸ்ரேல் ஜனங்கள் விருத்த பண்ணப்பட்டவர்கள் அவர்களுக்கு என்ன விருத்த சேதனம் இல்லாதவர்களை ஒரு பொருட்டாவே அவங்களுக்குள்ள அவங்களே ஒரு ஒரு ஒரு ஒரு பெருமையை வளர்த்துக்கிட்டாங்க கடவுள் சொல்லி கொடுத்த விஷயம் இல்லை இந்த வைராக்கியம் பெருமை எல்லாம் இதர்கள் அவங்களாவே எப்படி சில மதத்துல சில பின்னணியில சில ஜாதியில வீண் பெருமை வின் பெருமை இருக்கும் பாருங்க ஒன்றும் கிடையாது அதெல்லாம் குப்பை சும்மா மொழிய வச்சிக்கிட்டு பெருமையா பேசிக்கிட்டு இருக்கிறது தங்களுடைய பிறப்ப வச்சு பெருமையா பேசிட்டு இருக்கிறது தங்களுடைய பதவி பின்னணியை வச்சு பெருமையா பேசிட்டு இருக்கிறது ஒன்றும் கிடையாது வேதம் சொல்லுது மனுஷனுடைய மகிமையெல்லாம் பூவை போல இருக்கிறது பூவை போல இருக்குது ஒன்றும் கிடையாது நம்ம இன்னைக்கு பிரித்திக்கிற விஷயங்கள் எல்லாம் ஒன்னும் கிடையாது குப்பைதெல்லாம் கடவுளுக்கு அது பைத்தியத்தனம் நான் மத்தான் உட்காந்துங்கன்னு அதுக்காக சண்டை போட்டுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு தண்ணி கொடுக்காம கடவுள் கொடுக்கற விஷயத்த இவன் தடுத்துட்டு இருக்கான் தண்ணி கொடுக்காம நிலத்தை கொடுக்காம இடத்த கொடுக்காம சண்டை போட்டுக்கிட்டு ஆயுதங்களை தயார் பண்ணிக்கிட்டு இப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் நம்முடைய பெருமை எல்லாம் இதுலதான் கிடைக்குது இந்த நில கடவுள் மனுஷனுக்கு கொடுத்தது எல்லாருக்கும் சொந்தம் எல்லா மனுஷருக்கும் சொந்தம் தண்ணி எல்லாருக்கும் சொந்தம் காத்து எல்லாருக்கும் சொந்தம் எல்லாம் எல்லா மனுஷருக்கும் சொந்தம் கடவுள் கொடுத்தது இந்த மனுஷனுக்கு தான் இந்த இனத்துக்கு தான் அந்த இனத்துக்கு தான் இது நாமளா வளர்த்துக்கிட்ட பெருமை அதே போல யூதர்களுக்கு கடவுள் ஒரு குறிப்பிட்ட விஷயத்த பதினொ பதி பனிரெண்டு அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரேலுடைய காணி ஆட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்கு தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்ற என்று நினைத்துக் கொள்ளுங்கள் அவர் சொல்றாரு இப்படிதான் கிடந்தீங்க நீங்க யாரு புறஜாதிகளை சொல்றாரு யூதர் அல்லாதவர்களை சொல்றாரு நீங்க யாரு உங்களுக்கு தேவன் கிடையாது உங்களுக்கு வாக்கு கிடையாது உங்களுக்கு உடன்படிக்கை கிடையாது உங்களுக்கு விருத்த கிடையாது உங்களுக்கு இஸ்ரோவேலுடைய அந்த ஸ்லாக்கியங்கள் உங்களுக்கு கிடையாது கடவுளே ஏற்படுத்தி கொடுத்த சலாக்கியங்கள் ஒரு கவர்மெண்ட் வந்தா ஏற்படுத்தி கொடுக்குதே இவ்வளவு ஒதுக்கீடு செய்யறோம் இவ்வளவு சலுகைகளை கொடுக்குறோம் இவ்வளவு சொல்றோம் சொல்லுவாங்க தெரியல அந்த ஆட்சியில அவங்க சொல்றாங்க இதை செய்யறோம் அதை செய்யறோன்னு இது அப்படி கிடையாது ஐயா செய்தாரு அம்மா செய்தாங்க அக்கா செஞ்சாங்கன்றது இல்லை இது கடவுளை செஞ்சு கொடுத்தாரு அவங்களுக்கு கடவுளை செஞ்சு கொடுத்தாரு அந் ஒவ்வொரு அவ அவங்களுக்கு வசதிகளை வாய்ப்புகளை அந்தஸ்துகளை சாக்கியங்களை உரிமைகளை கடவுளை ஏற்படுத்தி கொடுக்குறாரு அதனால்தான் வேதம் சொல்லுது இந்த மாதிரி ஜனம் இந்த மாதிரி ஒரு தெய்வத்தை தெய்வமாக கொண்ட ஜனம் உலகத்தில் வேற யாருமே இருந்தது கிடையாது அந்த காலத்தில் இந்த மாதிரி ஒரு தனித்தன்மை மக்கள் யாருமே கிடையாது இந்த மாதிரி ஸ்லாக்கியம் பெற்ற ஜனங்கள் இந்த மாதிரி தேவனோடு இருந்த உறவு அவங்களுக்கு தேவ பிரசன்னம் அவங்க தேசத்துக்குள்ள இருந்தது அங்கேயே வாசம் பண்றாரு அவரு கடவுள் அவர்கள் அவர்களுக்கு மத்தியில வாசம் பண்ணுகிறார் தேவாலயத்தை கட்டி அங்க வாசம் பண்றாரு நம்ம எல்லாம் ஏதோ ஒரு ஒரு கட்டிட்டு ஏதோ ஒரு கோபுரத்தை கட்டிட்டு உக்காந்துட்டு கிடந்தோம் ஆனா அங்க காலி கோபுரம் இல்லை தேவனே அங்க வாசம் பண்ணாரு அவங்களுக்கு எவ்வளவு சாக்கியம் பெற்ற மாத்திர அனுபவிச்சிட்டு இருக்கிறாங்க அத பழைய உடன்படிக்கை என்பது ஒரு குறிப்பிட்ட மக்கள் அனுபவித்த சாக்கியம் புது உடன்படிக்கை என்பது எல்லா மனுஷருக்கும் அந்த சலாக்கியம் இப்ப பாருங்க நான் வாசத்தை காட்டுறேன் ஆச்சரியப்பட போறீங்க பாருங்க பதிமூணு முன்னே தூரமா இருந்த நீங்கள் யார சொல்ற யூதர்களை சொல்ல யூதர்கள் ரொம்ப அருகில் இருந்தாங்க ரொம்ப அருகில் இருந்தாங்க இத கொஞ்சம் குறைங்க ரொம்ப அருகில் இருந்தாங்க யூதர்கள் இஸ்ரவேலர்கள் அது குறைகள் தூரமா இல்லை இஸ்ரவேலர்கள் ரொம்ப பக்கத்தில் இருக்கிறாங்க ஆனா யூதர்கள் புறஜாதிகள் யூதர் அல்லாதவர்கள் தூரமா இருந்தாங்க தேவனுக்கும் அவங்களுக்கும் ரொம்ப தூரம் தேவன் அவங்களோடு பேசினதில்லை தேவன அவர்கள் தேவனிடத்தில் புறஜாதிகள் பேசினதில்லை எல்லாம் தூரம் தூரம் தூரம் தூரம் ஆனால் வேதம் சொல்றது கவனிங்காயிருந்த நீங்கள் இப்பொழுது நல்லா பாருங்க விசுவாசத்தினாலே இருக்கு நல்லா பாருங்க விசுவாசத்தினாலே என் பைபிள் இருக்கு உங்க பைபிள் இல்லையா என் வைபிள் அப்படிதான் இருக்கு உங்க வைப்பிள் உங்க வைப்பிள் இருக்கா விசுவாசனால திரும்ப வாசிக்கிற நீங்கள் இப்பொழுது விசுவாச யாருனாலன்னு பாருங்களாம் இப்போ முன்னே தூரமாயிருந்த நீங்கள் கிறிஸ்தேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே விசுவாசம் அங்க சொல்லப்படவே இல்லை விசுவாசம் எதுக்கு இதை அனுபவிக்கிறதுக்கு விசுவாசம் நமக்கு எதுக்கு தேவைப்படுதுன்னா அனுபவிக்கிறதுக்கு நான் இப்ப இதை நம்புறேன் ஆகவே இந்த ஸ்லாக்கியத்தை நான் அனுபவிக்கிறேன் அவருக்கு நான் சமீபமா இருக்கிறத நான் அனுபவிக்கிறேன் ஆனா எப்ப சமீபமான நான் விசுவாசித்த போது சமீபமாகல கிறிஸ்து என்றைக்கு ரத்தம் சிந்தினாரோ அன்றைக்கே முழு மனு குலத்தையும் தமக்கு புரிய புரியுதா புரியுதா உங்களுக்கு இந்த புதிய உடன்படிக்க முக்கியத்துவம் வெறும் இஸ்னவல்லும் முக்கியத்துவம் கொடுக்கல தேவன் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷருக்கும் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார் எப்படி கொடுத்திருக்கிறார் நீ விசுவாசித்தா உன்மாக்கிறேன் ரத்தத்தினாலே உன்னை சொந்தமாக்கி கொள்ளுகிறேன் கலையில அப்படிதான் ஒருத்தர்கிட்ட சொன்னேன் உங்க அப்பா கர்த்தர் கூட இருக்கிறாரு அவர் கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு சில பேருக்குலாம் என்னென்ன ஏ இவங்கெல்லாம் ஆண்டவர் அறியாமையே போயிட்டாங்களே என்ன செய்யறது சில பேர் அந்த அளவுக்கு மன கடினமா இருக்காங்க ஒரு பக்கம் அவங்க மன கடினத்துல மறிச்சு போயிருக்காங்க ரொம்ப களம் அவங்க அறியாமையே மறிச்சு போயிருக்காங்க மன கடினத்தை நிமித்தம் ஆனா மனக்கடினத்தை நிமித்தம் மறிச்சவர்கள் ரொம்ப தவறு செய்ததுனால நாமல போய் அறிவிக்கல தேவனுக்கும் அன்புக்கும் விவரிக்க வார்த்தைகளே கிடையாது அறிவு கட்டாதது அது அறிவு கிட்டாதது அது ஒரு குறிப்பிட்ட இனம் உட்கார் விஷயம் கிடையாது அவர் ரட்சிக்க வந்தார் ஒரு குறிப்பிட்ட இனத்தை அல்ல பூமியே அதனால தான் இன்னைக்கு உலகம் முழுவதும் இன்னைக்கு எல்லாரும் கூடி என்ன செய்யறோம் அவர் பாடி புகழ் இஸ்ரவேலர்களுக்கு காட்டின முக்கியத்துவம் பழைய உடன்படிக்கையோடு முடிந்து விட்டது புதிய உடன்படிக்கையில பூமியில் இருக்கிற சர்வ சிருஷ்டிக்கும் இந்த சுவிசேஷம் சிந்தின ரத்தம் சொந்தமா இருக்குது சர்வ சிருஷ்டிக்கும் பாருங்க பதினாலு எப்படி அவரே நம்முடைய சமாதான காரணராகி அவரே எல்லாம் சொல்லுங்க அவரே என்னுடைய சொல்லுங்க என்னுடைய சமாதான காரணர் இந்த இடத்திலாம் நீங்க வாசிச்சு பாருங்க கிறிஸ்து செய்திருக்கிறத தான் சொல்லி இருக்குது செய்கிறத சொல்லி இல்லை நம்முடைய விசுவாசத்தை சொல்லலை கிறிஸ்து செய்ததை சொல்லியிருக்கு பாருங்க வாசிக்கிறேன் எப்படி அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு ஒன்றாட்சி இரு திரத்தரையும் யாரு யூதர்களையும் யூதர் அல்லாதவர்களையும் ஒன்றாட்சி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடு சுவரை தகர்த்து அவரே செஞ்சிருக்கிறார் இஸ்ரவேலுக்கும் நமக்கும் அந்த அளவுக்கு வித்தியாசம் தேவன் என்ன பண்றாரு வித்தியாசம் எல்லாத்தையும் நீக்கிறார் அவரே நீக்கிறார் பகையை நீக்கிறாரு ஒன்றாக்குறாரு சிருஷ்டின் ஒன்றாக்குவது அவரோடு ஒன்றாக்குவது அவருக்குள்ளே ஒன்றாக்குவது வெறும் ஏதோ ஒரு குடும்பம் ஏதோ ஒரு சந்ததி அறி அனுபவிக்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்டது இல்லை ரட்சிப்பு எல்லாரையும் ஒன்றாக்கி இதுக்குள்ள கொண்டு வரணும் ஏசு செய்திருக்கிறார் பாருங்க பதினாறு திரும்ப பதினைந்து பாரு சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு திரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து பாருங்க அப்போ ஏதேன் தோட்டத்தில் மண்ணை எடுத்து ஆதாம சிருஷ்டித்தார் அவனுடைய விழா எலும்பில் இருந்து பெண்ணை சிருஷ்டித்தார் அங்கு ஒரு சிருஷ்டி நடத்தப்பட்டது சிலுவையிலே ஒரு புது சிருஷ்டிப்பு நடத்தப்பட்டது என்ன அவருடைய சரீரத்திலிருந்து ஒரு புது இனம் எடுக்கப்பட்டது எப்படி ஒரு ஆதாமுடைய சரீரத்திலிருந்து ஒரு பெண் ஒரு பெண் எடுக்கப்பட்டாலோ எல்லா மனுஷருக்கும் மனுஷரு மனுஷருக்கும் அவர் தாயாக கருதப்பட்டாலோ எடுக்கப்பட்டாலோ அதே போல கிறிஸ்துவை தேவன் சிலுவையிலே அவருக்குள்ளே இரு திறத்தாரையும் கொண்டு போய் அவர் சரீரத்துக்குள்ள வச்சு புது மனுஷனாக ஒரு புதிய இனத்தை ஒரு புது ஹியூமனிட்டிய மனுக்குலத்தை தேவன் இந்த உலகத்திலே துவக்கி வைத்தார் அதனால தான் கிறிஸ்து ரொம்ப முக்கியம் சரித்திரத்தையே இப்படி நம்ம சொல்றோம் கிறிஸ்துக்கு முன் கிறிஸ்துக்கு பின் ஏன் யாரோ ஒருத்தரை பேரை வச்சு பண்ண வேண்டிய எத்தனையோ பேர் பிறந்தாங்களே எத்தனையோ பேர் இந்த உலகத்துல பிறந்தாங்களே அவங்க பேரை வச்சு உபயோகத்தை பிரிக்க வேண்டியர்கள் மாத்திரம்தான் கிறிஸ்துக்கு பின் என்று சொன்ன எல்லா மனுஷரும் என்ன தெரியுமா ஒழுங்கா இருக்க மாட்டானே ஒழுங்கா ஆயிடுவாங்க பொறுமையாருங்க ஒழுங்க இருக்க மாட்டாங்களே குடிச்சிட்டு சுத்திட்டு இருக்கிறான் தப்பா வாழ்ந்துட்டு அது எப்படி பிரதர் அந்த மரணம் அதை பத்தி கொஞ்சம் விலக்கி சொல்லுங்க அப்படி கேக்குறதில்ல அவன் அவனை அவர் அவன் தான் அப்படி வாழ்ந்து வாழ்ந்து இவங்களோட எல்லாமே எங்க போகுதுன்னா அவனுடைய செய்கையை வச்சுதான் தேவன் ரட்சிக்க போறாருன்னு நினைக்கிறாங்க அப்படின்னா யோசு பாருங்க ஒரு மனுஷனுடைய செய்கை அவனுடைய நல்லொழுக்கம் அவனுடைய அவனுடைய வாழ்க்கையில அவன் நிரூபிச்சாதான் தேவன் அவனை ரட்சிப்பார்னா இயேசு ரட்சிகர இந்த உலகத்துக்கு வர வேண்டியதே இல்லை ஏன்னா இயேசு இதுல தோற்று போறாரு நிச்சயமா தோற்று போறாரு ஏன்னா நிறைய பேர் திருந்தாமையா செத்து ஹலோ திருந்தாமியா செத்து தல எப்பவுமே தோல்விதான் ஜென்மங்க ஜடம் திருந்தவே திருந்தாது அந்த சாவில கூட முறைச்சிக்கிட்டுதான் தூங்கினிருக்கோம் சாவுல கூட திருந்த மாட்டான் மனுஷன் ஒரு மூணு நாள் கழிச்சு போய் போனி ஒரு மாதிரி தான் இருக்கும் திருந்த மாட்டா மனுஷன் நம்ம என்ன நினைக்கிறோம் அவனுடைய நல் ஒழுக்கம் தான் குணம் தான் அவனை ரட்சிக்க உதவி செய்யும் நீங்க நல்லா பாருங்க இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்ததுன்னு சொன்னாரு நீங்க யோசிச்சு பாருங்க அந்த வீட்டுல அவன் என்னைக்கு ஞானஸ் எடுத்தான் அவன் எந்த சபையில போய் அந்நிய பாஷையை பேசினா எப்போ அதெல்லாம் பண்ணிட்ட பிறகு அவனை ரச்சித்தாரா இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு சொல்றாரு என்றைக்கு ஏன் எப்போ வந்தது அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு எப்போ வந்தது அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு இயேசு அவனுடைய நல்லொழுக்கத்தை பார்த்துட்டு ஆஹ் நீ ரட்சிக்கப்பட்டுகிறேன்னு சொல்றாரா அப்படின்னா ஒருத்த வர நான் சிறு வயது முதற் இதையெல்லாம் கடைப்பிடிச்சிட்டு இருக்கிறேன்னு சொன்னானே அவன் மனம் முடிந்து மன உன் பேர்ல இன்னொரு குறை இருக்குதுப்பான்னு சொன்னதுக்கு சகே சொத்தை எல்லாம் வித்து கொடுத்துர்றேன்னு சொன்னது அவன் அவன் வாங்கினது அதத்தான் கொடுத்துர்றா ஒன்னு நம்மளுங்கன்னு நினைக்கிறாங்க அவன் மாரலி கொஞ்சம் சேஞ்ச் ஆனதுனால வாங்குனதெல்லாம் குடுத்துட்டா ரட்சிப்பா வாங்கினதெல்லாம் கொடுத்துட்டா திருட்டு இருந்தது அநியாயமா வாங்குனதெல்லாம் குடுத்துட்டா அது ரட்சிப்பு வந்ததா அந்த வீட்டுக்கு கிடையாது அதுக்குன்ட்டு திருப்பி குடுக்காம இருக்கணும்னு இல்ல அவளை அட்டுளியம் பண்ணியிருக்கிறான் அதனாலதான் அவன் சொல்லியிருக்கான் நாலு மடங்கு கொடுக்குறான் அப்படின்னா எவ்வளவு எவ்வளவு எத்தனை ஏழைகள் ராஜா தாவிதி கிட்ட வந்து ஒரு கதை சொல்றாரு நாதான் திருக்கதரிசி ஒரு ஏழைக்கு ஒரு ஆடுதான் இருந்துச்சு இன்னொருத்தனுக்கு பல ஆடு இருந்துச்சு அந்த ஒரு ஆடை எடுத்து அந்த பணக்காரன் சமைச்சிட்டான் பயங்கர கோவம் வருது என்ன தினமா சொல்றான் அவன் கொல்லப்பட வேண்டும் நாலு மடங்கு அவனுக்கு திரும்ப அந்த ஆட்டு பதில் நாலு மடங்கு திரும்பி தரப்பட வேண்டும் பயங்கரமா துடிக்கிறான் அந்த துடிப்பு தான் அன்னைக்கு இருந்துச்சு நாலு மடங்கு திருப்பி தரணும் எவ்வளவு அநியாயம் பண்ணிருக்கேன் நானு எத்தனை பேருடைய ஒரு ஆடை நான் தீடியிருக்காரங்கிட்ட பரவாயில்ல எவ்வளவு கஷ்டப்படுத்திருக்கேன் வாழ்ந்துட்டு நானு உண்மை பார்த்த பிறகுதான் இப்படி உண்மை போல வாழணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னான் ஏசு அதை பார்த்துட்டு ரட்சிப் வந்ததுன்னு சொல்லல நல்லா புரிஞ்சுங்க அதை பார்த்து அவனுக்கு ரட்சி வந்ததுன்னு சொல்லலை ரட்சிப் என்பது நம்முடைய திருந்தி வாழ்ற வாழ்க்கையை விட ஒரு போதகரா சொல்றேன் கிறிஸ்தவர்களை விட ரொம்ப யோக்கியமா வாழ்றேன் கண்ணியமா வாழ்ற அவளை பார்த்திருக்க சும்மா பரிசுத்த பரிசுத்திட்டு கண்டதை பண்ணிக்கிட்டு கெட்டதெல்லாம் பேசிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கிற ஆளை விட இதை பரிசுத்தம்னா என்னன்னு தெரியாமையே சுத்தமா வாழ்ற ஆளுங்களை பார்த்துருக்கேன் முடிவுக்கு வந்துடக்கூடாது அவங்களுடைய நல்லொழுக்கம் அப்ப அங்க கொண்டு போவோம்னா அப்போ கிறிஸ்தவர்களை விட அந்த நல்லொழுக்கம் அவங்களை கொண்டு போயிரு அவங்கள கொண்டு போனோம் அப்போ அப்ப இன்னசென்ஸே புத்தினமா இருக்கிறதே இந்த ஒழுக்கமா வாழ்ந்தாலே போதுமானதா இருக்குதுன்னா அப்போ இயேசுடைய இட்சகர்ன்ற அந்த ரட்சிப்பின் வேலையை இயேசு செய்ய வேண்டியதே இல்ல ஒழுக்க நெறியகளை தேவன் இன்னும் அதிகமா பூமிக்கு கற்றுத்தர வேண்டியதுதான் ஒழுக்கமாறு ஒழுக்கமா மாறு எல்லாம் ஒழுக்கமா மாறு யோக்கியமா வாழு அப்படின்னு சொல்லி தந்தாலே போதும் எதுக்கு இயேசு ரட்சேசு மறிக்கணும் இந்த உலகம் ஒரு நல்லொழுக்கமா வாழ்றதுக்காக உண்டாக்கப்பட்டது இல்ல நல்லா புரிஞ்சுங்க இல்லன்னா ஆண்டவர் அன்னைக்கு அன்னைக்கு மனு ஒழிச்சிட்டு ஒரு ப்ரோக்ராம் பண்ண மனுஷனை உண்டாக்கி இருப்பாரு ஒழுக்கமாவே உன்னை சிருஷ்டி தர்றேன் இனிமேலாம் கடவுளுக்கு பரிசுத்தமானவர்கள் தான் அவருக்கு தேவைன்னா இந்த உலகத்துல எத்தனையோ பேர் போக முடியாது அவருக்கு அவ அது அவருக்கு என்ன தேவை மனுஷன் தேவை அவருக்கு அவருக்கு மனுஷன் தேவை அவருடைய தேவையெல்லாம் நாம தான் அவருடைய தேவை எல்லாம் நாம தான் அதனாலதான் உங்களை அவர் அப்படியே நேசிக்கிறார் உங்களை அவருக்கு அவ்வளவு பிடிக்கும் உங்களுடைய வித்தியாசங்கள் அவரை மாத்த போறதில்லை உங்களுடைய சுதப்பொல்கள் அவரை மாத்த போறதில்லை உங்களுடைய தோல்விகள் அவரை மாத்தப் போறதில்லை என் பிள்ளைங்க தற்கொலை பண்ணிக்கிறது என் வீட்டுல என்னுடைய தோல்வியோட நான் என் வீட்டுக்கு போய் வாழ முடியாது நான் வாழ்றதை விட சாகலாம் ஏன் என் வீட்டுல இந்த தோல்வியோட என் வீட்டுல நான் கண் முகத்தை முழிக்க முடியாது நரகத்துக்கு நாம போல நம்மளே நம்மளை கொண்ணுக்கலாம் எதுக்காக போனோம் நம்மளே நம்மளை அழிச்சுக்கலாம் ஒண்ணுமில்லாமக்கிக்கலாம் நம்மளையே நாமளே ஒண்ணுமில்லாம போகலாம் தேவன் இதை செய்யணும்னு இல்லை ஏன் தேவன் தம்முடைய குமாரனை மறிக்க செய்தார் என்றால் அவருக்கு ஒழுக்கமானவர்கள் தேவை ஒழுக்கம் இல்லாதவர்கள் தேவை இல்லை அப்படின்றதுக்காக இல்லை அவருக்கு மனுஷன் தேவை அவருக்கு மனுஷன் தேவை அவருக்கு மனுஷன் தேவை நீங்க தேவை அவருக்கு உங்க புருஷன் அவருக்கு தேவை உங்க பிள்ளைகள் அவருக்கு தேவை யோசிச்சு பாருங்க இதுதான் தொடர்ந்து பிறந்து பிறந்து தப்பு தப்பா வாழ்ந்துட்டு இருக்காங்க தொடர்ந்து பிறந்து தவறான பாதையில போயின் இருக்காங்க நிறுத்தலாமே ஏன் அந்த தாய்க்கு பிள்ளைய கொடுக்கணும் அந்த பிள்ளைக்கு இன்னொரு பிள்ளை ஏன் கொடுக்கணும் இது இப்படிதான் போய் சந்ததி சந்ததியா இப்படிதான் பல தலைமுறையா வாழப் போதுன்னா இதுக்கு அந்த சந்ததிக்கு அந்த சந்ததியை மலடியாக்கலாமே தெரியா சொல்லா அப்படி பண்ணி இருந்தா இந்த உலகத்தில் பாவிகளை கண்ட்ரோல் பண்ணிருக்கலாம் அவருக்கு அது முக்கியம் வரல அப்ப என்னதான் சொல்ல வரீங்க அப்ப தவறு தவறா வாழலாமா தவறா வாழ சொல்ல தவறு செய்கிறவர்கள் தான் தவறு செய்யாதவர்கள் தான் அவருக்கு தேவைன்னா அவர் ரட்சிக்கிறதுக்கு அவசியமே இல்லை அவர் ரட்சிக்க அவசியமே இல்லை அவர் ஏன் ரட்சித்தார் தெரியுமா ஒரு மனுஷனும் கெட்டு போவது அவருக்கு சித்தம் இல்லை அதனாலதான் ரட்சித்தார் ஒரு மனுஷனும் எல்லாம் சொல்லுங்க ஒரு மனுஷரும் கெட்டு போவது அவருடைய சித்தமில்லை அதனாலதான் ரச்சித்தார் ஒரு மனுஷனும் கெட்டு போக கூடாது உங்களுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்களும் சரி உங்களுக்கு பிறகு வாழ போறவங்களும் சரி நீங்க இது வரைக்கும் பார்த்திராத சந்ததியா இருந்தாலும் சரி இதுக்கு முன்னாடி வாழ்ந்து மறித்து போன சந்ததியை நீங்கள் அறிந்தோம் அறியாமல் இருந்தாலும் சரி அவர்கள் கெட்டு போவது அவருக்கு சித்தமே கிடையாது அப்பா அவரு அவரு அவங்க பிள்ளைங்கள நேசிக்கிறாரு உங்களுக்கு ஏன் வயித்தறிச்சல் உங்களுக்கு ஏன் உங்களுக்கு ஏன் பொறுக்கலை அதனாலதான் நிறைய சபைகள் நிறைய கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை இளைய அண்ணன் தான் பாருங்க மூத்த குமாரன் அந்த கதைதான் மூத்த குமாரின கதை தான் அவன் உள்ள வந்தான் நான் மாட்டேனாக்கும் நீர் எப்படி அவனை உள்ள விடலாம் நல்ல வேலை அந்த அப்பா மாறாதவர் ஹலோ இவன் இவன் இவன் முடியாத அன்னைக்கு அந்த அப்பாவை ஏன்னா மூத்த குமாரன் உள்ள வந்தது அவங்க உள்ள வர்றதை விட அவங்க அப்பாவுக்கு அந்த இளைய குமாரன் வீட்டுக்கு வந்ததுதான் பெருத்த சந்தோஷம் அப்புறம் அவனை பேசி டீல் பண்ணி கூட்டு வந்திருப்பாருன்னு வச்சுங்க ஆனா மூத்த குமாரன் உள்ள வந்ததை கொண்டாடல இளைய குமாரன் திரும்பி வந்ததை தான் தெய்வன் கொண்டாடினார் அந்த அப்பா கொண்டாடினார் கொண்டாட்டம் இப்படி இருக்குது சீனு பாருங்களேன் எல்லாத்தையும் அழிச்சுட்டு நாசம் பண்ணிட்டு வாழ்க்கையை கெடுத்துட்டு பெரும் பேரெல்லாம் கெடுத்துட்டு வந்திருக்குன்னா அவனுக்கு வீட்டுல பார்ட்டி நடக்குது லைட் மியூசிக் நடக்குது பாருங்கள் எல்லாரும் சந்தோஷிப்போம் எல்லா மனுஷருக்கும் நல்லவராகவே இருக்கிறார் எல்லா மனுஷருக்கும் அவருடைய மனசுல என்னன்னா ஒரு மனுஷனும் கெட்டு போக கூடாது அப்ப கெட்டு போன மனுஷன் எப்படி ரட்சிக்கிறது இந்த கெட்டு போன மனுஷங்கிட்ட எல்லாம் போயிட்டு நீ திருந்து நீ திருந்துன்னு சொன்னா அவனை ரட்சிக்க முடியாது கடவுள் கடைசி வரைக்கும் அந்த தோத்தான் போறாரு இல்லைனா அவரா முன் வந்து ஒரு விஷயத்தை செய்யணும் அது என்ன தன் சரீரத்தின் மூலமா மனுக்குளத்தை கொண்டு போய் தமக்கு சொந்தமாக்கிக் கொள்ளணும் அது செய்தால் மாத்திரம்தான் மனுக்குளத்துக்கு மீட்பு நல்லொழுக்க போதனைகள் எல்லா மதத்திலையும் போதிக்கப்படுது நல்லொழுக்க போதிக்கிறவர்கள் எல்லா இடத்திலையும் ஆனால் ஒருவர் சொல்லி இருக்கிறேன் அவங்கள ஆச்சரியாமையே போயிட்டாங்களே குருடாவே போயிட்டாங்க அவ்வளவுதான் கடவுளுடைய பார்வையில அவங்க ஒரு குருடர்கள் அவ்வளவுதான் குருடர்களாவே போயிட்டாங்க உங்களுடைய பார்வையில அவங்க அயோக்கியர்கள் ஆனா கடவுளுடைய பார்வையில அவங்க விலையேற கடவுளுடைய பார்வையில அவங்க முக்கியமானவர்கள் அதனால ஒழுக்கமா இருக்கணும்னு ஆசைப்படுங்க முதல்ல நீங்க ஒழுக்கமா மாறுங்க நம்ம கண்ணுல இருக்கிறத எடுக்கிறதுக்கே டைம் பத்த மாட்டேது மற்றவங்க கண்ணில் இருக்கிறத எடுத்து நினைக்கிறோம் எப்படி தான் வாழ முடியும் மற்றவங்க கண்ணில் இருக்கிறதெல்லாம் எடுக்கிறத விடுங்க உங்கள் கண்ணில் இருக்கிறத மட்டும் டெய்லி பார்த்து சுத்தம் பண்ணிக்குங்க அவ்வளோதான் உங்களுக்குள்ள இருக்கிற அசுத்தத்தை முதல்ல சரி பண்ணுங்க உங்களுக்குள்ள இருக்கிற கெட்ட எண்ணங்களை சரி பண்ணுங்க உங்களுக்குள்ள இருக்கிற தவறான காரியங்களை சரி பண்ணுங்க அதை சரி பண்ணுறதுக்கு நான் சொல்கிறேன் ஒரு ஒரு நாள் முழுதும் உட்காந்தாலும் ஒவ்வொரு நாளும் உட்காந்து சரி பண்ண நினைச்சாலும் அதுக்கே டைம் பத்தாது ஆண்டூர்கிட்ட கேட்பீங்க ஆண்டூர் இந்த இருபத்தி நாலு மணி நேரத்தை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ண முடியுமான்னு கேளுங்க ஏன்னா பத்தாது உங்களுக்கு உங்க பிரச்சனையை சரி பண்றதே உங்களுக்கு டைம் பத்தாதுங்க மத்தவங்களை பத்தி பேசுறாரு ஒருத்தர் சொல்றாரு அவங்க சரியில்லை இந்த சபை சரியில்லை அந்த ஊழியக்காரர் சரியில்லை இந்த ஊழியர்கார நான் ஒன் நான் ஒன்னே ஒன்னுதான் சொன்னேன் உன் கண்ணுல இருக்கிற துரும்பெடியா முதல்ல உன் கண்ணுல இருக்கிறத பாரு பரிசெயர்கள் எப்ப பார்த்தாலும் மற்றவர்கள் கண்ணில் இருக்கிறதா எடுத்துக்கிட்டு இருந்தாங்க உன் கண்ணுல இருக்கிறத முதல்ல கவனி உனக்கு தெரியாமே இருக்குது பாரு உன் கண்ணை பாரு முதல்ல அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது போய் உலகத்துல போயிட்டு மத்தவங்களை குறை சொல்லிக்கிட்டு நியாயத்துக்கிட்டு இருக்கிறது இல்ல என்னை நான் நிதானித்து அறிந்துட்டு அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்னை நான் நிதானித்து பாக்குறேன் நான் யாரு என்ன நான் என் வாழ்க்கை முதல்ல ஒழுங்கா இருக்கா அங்கே தான் நமக்குள்ள உண்மையான தாழ்வு வந்துருக்குது கலர் உடையை மாத்திட்டதுனால பொண்ணும் வெளியே கைட்டுட்டதுனால செருப்பு போடாததுனால நீங்கள் ஏதோ ரொம்ப பாவமாக பவியமாக முகத்தை வச்சுக்கிறதுனால உங்களுக்கு ஏதோ நல்லொழுக்கம் வந்துருச்சுன்னு அர்த்தம் கிடையாது உங்களை நீங்கள் சீர்தூக்கி பாருங்கள் உங்களுக்கு தெரியும் நீங்கள் யாருன்னு உங்களுக்கு மட்டுந்தான் தெரியும் நீங்கள் யாருன்னு நம்மளை போல மறைக்கக்கூடியவர்கள் வேறு யாருமே கிடையாது மற்ற மதத்தினரு கூட செய்கிறான் கண்ணுதில் செய்கிறான் தைரியமாக செய்கிறான் நம்மளை மாதிரி ஆளுங்க மறைத்து செஞ்சு நினைக்கிறோம் இதுல ஒரு ஒரு பெரிய பேச்சு வேற நான் பரிசுத்தம் பரிசுத்தன் உங்களுக்கு எத்தனை முறை மத்தவங்களை பத்தி பேசுறீங்க எத்தனை முறை மத்தவங்களை பத்தி தப்பா நினைக்கிறீங்க அதெல்லாம் சரி பண்ணிருக்கீங்களா வேதம் சொல்லுது அதெல்லாம் தேவனுக்கு விரோதமான காரியங்கள் தேவன் அதை வெறுக்கிறார் உங்ககிட்ட இருக்கிறத வெறுக்கிறார் மத்தவங்க கிட்ட இருக்கிறத விடுங்க உங்ககிட்ட அது இருக்கிறத வெறுக்கிறார் அவர் அவருக்கு அது விருப்பம் இல்ல இப்படி இருக்கிறது எப்ப பார்த்தாலும் அவங்கள பார்த்துதான் நீங்க பரலோகம் போக போறீங்களா இல்ல கிறிஸ்து உங்களுக்கு செய்ததுனால கிறிஸ்துவீங்களா எப்ப பார்த்தாலும் அவங்க இவங்க அவங்க இவங்க இதனாலதான் நான் இதை உங்களுக்கு முன்வைக்கிறேன் அவங்க இவங்க அவங்க இவங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறது நான் தான் சொல்றேன் நீங்க யாரும் முதல்ல ஒருத்தம்பி ஜவம் பண்ணுற ஆலயத்தில் இது ஒரு கே இவனை மாதிரி நான் கிடையாது ஆண்டவரே அப்படின்னா ஆண்டர் சொன்னாரு எப்போ நீ மற்றவங்களோடு ஒப்பிட்டு ஆரம்பிச்சியோ நீ எனக்கு நீதிமான் கிடையாது உன்னுடைய ஒரு செயலும் எனக்கு நீதியின் நீதியின் செயல் கிடையாது ஆனால் யாரோட தேவன் நீதிமான் ஆக்குனார் தெரியுமா ஆண்டவரே நான் ஒரு நல்லதும் செஞ்சதே கிடையாது நான் அயோக்கியான பாவி நான் ஒண்ணுமே செய்ய இப்ப கூட நீர் எனக்கு செஞ்சா செஞ்சாமத்திருந்தா எனக்கு விடுவு காலம் உண்டு கேட்டான் என் மேல் கிருபையாயிரும் ஆண்டோர் அவ்வளவுதான் கேட்டான் நம்மாலங்க இதை செய்தே நல்லவா இதை செய்தே நல்லவா இதை செய்தே நல்லவா இதை செய்தே நல்லவா இயசு சொன்னாரு உங்களை நான் உங்களை எனக்கு தெரியாது கிறிஸ்து என்ன செய்தார் என்பதை கிறிஸ்து நமக்கு என்ன செய்திருக்கிறார் என்பதுதான் நமக்கு அவசியமே தவிர நான் என்ன செய்தேன் என்று உட்கார ஆரம்பித்தோம் என்றால் ஆண்டவரி இடத்துல என்றைக்குமே நாம ஜெயிக்க முடியாது நாம் தோற்று போயிட்டே இருப்போம் நாம் என்ன செய்தாலும் இன்றைக்கு நல்ல வாழ்க்கையை வாழ்றோம்னா கடவுள் இன்னைக்கு நம்ம என்னோ நம்மளை மாத்தணும் நல்லா மாத்திட்டாருலாம் அர்த்தம் கிடையாது உலக முன்னாவே மனுஷனுடைய வாழ்க்கையில் இப்படி இருக்கணும்னு யோசித்து வச்சாரான் பத்து ஏனெனில் நற்கரிகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்தியப்பட்டு தேவனுடைய செய்கை ஆயிருக்கிறோம் அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை முன்னதாக ஆண்டவர் சரியா செஞ்சப்பட்டு மனுஷன் சரியாதும் ஒழுக்கமா இருக்கணும் யோக்கியமா இருக்கணும் கரெக்டா இருக்கணும் அது ஒண்ணும் முக்கியம் கிடையாது ஆண்டவர் இன்னைக்கு ஒன்றும் ஒழுக்கம் இல்லாதவர்கள் இயேசு வரலாக அவரை இழந்து அவரை மனுஷன் இழந்து வாழ்ந்துட்டு இருக்கான் இன்னைக்கு சொந்தமாக்கிக் கொள்ள வந்தார் சொந்தமாக்கிக் கொள்ள வந்தார் நண்பர்களே படிங்க பதினாறு பாருங்க சிலுவையினால் கொன்று அதனால் உயிரு திரத்தாரிய ஒரே சரீரமாக தேவனுக்கு தேவனுக்கு அவர் ஒப்புறமாக்கினார் அவர் செஞ்சாரு நாம செய்யல ஒருத்தர் சொல்றாரு அவரால தான் நான் ரட்சிக்கப்பட்டேன் அவர் இல்லன்னா நான் ரச்சிக்கப்பட்டிருக்கோம் அவரால் அவருதான் அவராலதான் பிரதர் அவரால் தான் அவர் ஒன்னும் செய்யல ஏசு உங்களை ரட்சித்ததை உங்ககிட்ட சொல்லியிருக்காரு அவ்வளவுதான் அவரால் எல்லாம் நீங்க ரட்சிக்கப்படல இயேசுவாலதான் அவரோடு கூட ஒப்புரவாக்கப்பட்டோம் அதனால தான் நான் கேக்குறேன் ஏசு சரித்திரத்துல எப்ப வந்தார் இன்னைக்கு வரல இயேசு நீங்க விசுவாச போது வரல இயேசு நீங்க பிறந்த பிறகு இயேசு வரல இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பாக தம்முடைய சரீரத்தினாலே முழு மனு குலத்தையும் எடுத்து கொண்டு தேவனுக்கு ஒப்புரவாக்கினார் நல்ல ரிலாக்சன் முழு மனு குளத்தை எடுத்து தேவனுக்கு ஒப்பு கொடுத்துட்டாரு ஒப்புரவாக்கிட்டார் அவருடைய மரணம் அவருடைய சரீரம் அதுதான் முக்கியம் அப்போ அப்போ ஒழுக்கமா வாழ்றது ஒழுக்கமா வாழ்றத கொஞ்சம் மனசுல இருந்து எடுங்க கிறிஸ்துவ பாருங்க அவரை போல வாழுங்க அவரை போல சிந்திங்க அவரை போல பேசுங்க கிறிஸ்துவை போல வாழுங்க ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் வந்துடும் அதனாலதான் கிறிஸ்துவை போதிக்கிறோம் ஏன் இந்த கிறிஸ்துவின் மனப்பான்மை நமக்குள்ள வரும்போது எப்படி அவர் மன்னித்தார் எப்படி அவர் நேசித்தார் அப்படி அவர் பேசினார் இதெல்லாம் நம்ம கற்றுத்தருகிறோம் இதெல்லாம் புரிஞ்சுக்கிறோம் கிறிஸ்துவை கண்ணு முன்ன விற்கிறோம் கிறிஸ்துவை பார்க்குறோம் பக்கத்து வீட்டுக்காரண விற்கல அந்த மதத்துக்காரனை முன்னாடி வைக்கல அவனை விட நான் ஒழுக்கமா இருக்கணும் இவங்க இவங்களை விட இந்த சிஸ்டரை விட இந்த இந்த மனுஷனை நான் ஒழுங்கா இருக்கணும்னு பார்க்கல நாம கிறிஸ்துவ முன்ன வைக்கிறோம் அவரை முன்னே வைக்கிறதுனால மறு அடைந்து கொண்டே பைபிள் காலேஜ் போய் நல்லா கோயில போய் பைபிளை படிச்சு வீட்டுல எல்லாம் முழங்கால என்ன ஜவம் பண்ணி அந்த சொல்லுது அப்ப அவங்கள மாதிரி நான் வாழ்ந்துட்டு போறேனே எவ்வளவு சீக்கிரமா வார்த்தையை விடுறாங்க பாருங்க அவங்க சொல்றாங்க அவங்களை மாதிரியே நான் வாழ்ந்துட்டு போறேனே அப்போ அவங்க அங்கதான் வருவாங்கன்னா அப்ப நானும் அப்படியே வாழ் அதான் நான் கேக்குறேன் நீ பைபிள் காலேஜ் போய் என்ன கத்துக்கிட்டேன் இவ்வளவு நாள் கோயில போய் என்ன கத்துக்கிட்டேன் இவ்வளவு நாள் கிறிஸ்துவை நீ எப்படி கத்துக்கிட்ட உனக்கு கிறிஸ்து என்னத்தை கத்து கொடுத்துருக்காரு அவங்கள மாதிரி வாழலான்னு கத்து கொடுத்துருக்காரா என்னைக்காவது அவங்கள மாதிரி நம்ம வாழலான்னு போதிச்சிருக்கிறோமா நம்ம என்னத்த என்னத்தை சொல்லி தரோம் ஒரு மனுஷரும் கெட்டு போவது அவருடைய சித்தம் இல்லை இந்த வசனத்தை வாசிக்க முடிக்கலாம் ஒரு மனுஷரும் கெட்டு போவது அவருடைய சித்தம் இல்லை இதை இதை வாசித்துட்டு போகலாம் இதை வாசித்துட்டு போகலாம் நான் உங்களுக்கு இப்போ ஒரு விஷயம் சொல்றேன் இயேசு மனு குளத்தை அவருடைய ரத்தத்தினாலே சொந்தமாக்கி கொண்டார் அவருடைய ரத்தத்தினால கழுவினார் அவருடைய ரத்தத்தினால பரிசுத்தமாக்கினார் எல்லாம் அவருடைய ரத்தத்தால செஞ்சார் உங்களுடைய நம்பிக்கை உங்களுடைய விசுவாசம் செய்யல நம்முடைய நம்பிக்கை நம்முடைய முயற்சிகள் எல்லாம் செஞ்சு கொடுக்கல இயசுடைய ரத்தம் கொடுத்துருக்கு ஒப்புரமாக்கப்பட்டது நீதிமானாக்கப்பட்டது ரத்தத்தால கழுவப்பட்டது பரிசுத்தமாக்கப்பட்டது எல்லாம் அவருடைய ரத்தத்தால அவருடைய ரத்தத்தாலன்னு சொல்லும்போது அப்போ ஒரு மனுஷன் மாத்திரம் சொந்தம் கொண்டாடுறதுலாம் இல்லை எல்லா மனுஷருக்கும் சொந்தம் கொண்டாடுதல் அதனாலதான் பாருங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கோம் மனம் திரும்ப விட்டால் உனக்கு அப்படின்னு சொல்லிதான் அப்பா அம்மா வச்ச பேரைக்கும் இல்லவே இல்லை ஆரம்பிச்சாங்க தெரியல எதுக்காக ஆரம்பிச்சிருப்பாங்க ரொம்ப சில பேர்லாம் ரொம்ப மோசமா இருக்கும் குப்பை மண்ணாங்கட்டி உம் ரொம்ப மோசமான அதனால பாஸ்டர் பேர் மாத்தி விட்டுறீங்களா அப்படின்னு கேட்டு இருந்திருப்பாங்க மாத்திருப்பாங்க இதை பார்த்து எல்லாருமே அன்புன்னு இருக்குதுன்னா வச்சுக்கோங்க அந்த அன்பே வச்சுக்கோங்க இதுக்கு மாத்துறீங்க பிரியான்னு வச்சுக்கீங்களா பிரியாவே வச்சுக்கோங்க சும்மா பேரை மாத்திக்கிட்டு இருக்கிறது இதெல்லாம் கேக்குறது உங்க பேர் என்ன மாத்தினாரு பெற்றோர் ஆசையா வச்சுக்கிறாங்க பிறந்ததுல இருந்து அது இருக்கட்டும் பேரை மாத்துறது இதெல்லாம் இது இல்ல ரட்சிப்பு அந்த மதத்துக்கு போயிட்டு இருந்தேன் இந்த மதத்துக்கு வந்துட்டேன் அங்க வழிபட்டு இருந்தேன் இப்ப நான் இங்க வழிபட்டுட்டேன் இது இல்ல ரட்சிப்பு அப்படின்னா இன்னைக்கு நம்ம சொல்ற சொல்றது போல இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் இருக்கிற மூட நம்பிக்கைகள் எல்லாம் என்ன சொல்லுவீங்க கிறிஸ்தவத்தில் இருக்கிற முட்டாள்தனத்தெல்லாம் என்ன சொல்லுவீங்க பங்காள திட்டத்தை என்ன சொல்லுவீங்க நீங்க காசை வாங்கிட்டு ஜவம் பண்றது இதெல்லாம் என்ன சொல்லுவீங்க நீங்க ஏசுக்கு இதெல்லாம் கேள்விப்பட்டா என்ன செய்வாரு இன்னைக்கு இயேசு வந்தாருன்னு வச்சுங்க சாட்டை எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு சர்ச்சுக்கும் போவாரு ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு சர்ச்சுக்கும் போவார் சாட்டை எடுத்துக்கிட்டு வெளில போ என்ன பண்ணுக்குற உள்ள உட்காந்துக்கிட்டு இப்படி ஜவம் பண்ணாதான் இந்த மாதிரி அழுத்தாதான் கேப்பாரு இந்த மாதிரி உபவாசம் பண்ணாதான் கேப்பாரு இயேசு சொல்லுவாரு நான் சொல்லி தரவே இல்லாததெல்லாம் நீ என்ன சொல்லி கொடுத்துருக்கி போதகருங்கெல்லாம் ஒன்னா வச்சு விளாசு விளாசு விளாசுவாரு நரகத்துக்கு போவாங்கன்னா போதகருங்க தான் முதல்ல போவாங்க இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவ ஆலயத்துக்கு போனீங்கன்னா சும்மா எல்லாம் சொல்லிட்டு இருக்கூடாது யார் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு ஏசு சொல்லி கொடுத்தாரு அதெல்லாம் செய்ய அதெல்லாம் செய்யு சொல்லாததெல்லாம் செஞ்சுட்டு அதெல்லாம் மற்றவங்களும் செய்யணும்னு சொல்லி போதிக்கிறது மிகப்பெரிய தவறு மதம் மாறிட்டதுனால ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டான அர்த்தம் கிடையாது ஏசு ரட்சித்ததுனாலதான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் புரிஞ்சுங்க நண்பர்களே ரட்சிப்பு தான் முக்கியம் அவசியமே இல்ல ஒரு மதத்தை ஏற்படுத்தப்பட்டது அல்ல நல்லா புரிந்து ஒரு கிறிஸ்தவ மதத்துக்கு வந்துட்டதுனால ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டான்னு அர்த்தம் கிடையாது ஒரு பிரசங்கம் பண்ண போயிருக்கிற ஒரு டெத்துக்கு பிரசங்கம் பண்ணும் நான் சொல்றேன் நல்ல போராட்டத்தை போராடினேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் இது முதல் ஜீவகிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறதுன்னு பவுல் சொல்றாரு அதை பத்தி பேசினேன் நான் இங்க இருக்கிற மறித்து போன ஐயா அவர் நல்ல போராட்டத்தை போராடினார் அவருக்காக ஜீவகிரீடம் வைக்கப்பட்டிருக்கு பிரசங்க முடித்த பிறகு ஏறி உக்கார்னு சொன்னார் மோசமான ஆள் அந்த ஆளு பேசினார் எத்தனை பிரசங்க ஒவ்வொரு சாவளியும் போயிட்டு அவங்களுக்கு சாதகமா பேசிட்டு வருவாங்க எதிரா ஏதாவது அடைந்தவர்கள் தெரியுமா சொன்னாரு பிரசங்கம் பண்ணுங்க நானும் சரி இங்க மறித்திருக்கிற நல்ல போராட்டத்தை போராடினார் சொல்றாங்க போராட பேர் போராடுனாங்களு அப்புறம்தான் யோசித்தேன் ஓ அப்போ என்னன்னு தெரியாமையே பிரசங்கம் பண்ணிட்டு போயின்னுக்குறோம் நாம கிறிஸ்துவின் ரத்தத்தினாலதான் நாம் சமீபமாக்கப்பட்டோம் யூதர்களுக்கு ஒரு வைராக்கியம் இருந்துச்சு என்ன வைராக்கியம்னா எங்களை போல மக்கள் வேற யாருமே இருக்க முடியாது அப்போ சிலர் பத்தாம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா எங்களை மாதிரி ஒரு ஆள் யாருமே இருக்க முடியாதுன்ற ஒரு மனநிலை உங்களுக்கு இருந்துச்சு அந்த மனநிலைய தேவன் மாத்திரார் எப்படி மாத்திரா இருப்பாருங்க தேவன் எவ்வளோ எவ்வளோ அற்புதமானவர் எவ்வளவு அருமையானவர் அவருக்குள்ள இந்த அவசர புத்தியே கிடையாது அவருக்கு தாவி அவ்வளவு அக்கிரமம் பண்ணியிருக்காங்க ஒரு பெரிய மனுஷன் அவ்வளவு தப்பு பண்ணி இருக்கிறான் பயன்படுத்தி தீர்க்கதரிசி அனுப்புறாரு கதை சொல்றான் என்ன நடந்திருக்கு ஒரு மனைவிய சொந்தமாக்கிட்டான் அவனுடைய புருஷனை கடவுள் சொல்றாரு அந்த ஜபெல்லாம் பண்ணிடாதீங்க பை போய் வீட்டுல கடவுள் சொல்றாரு ஒருவேளை உன் உனக்கு மனைவி என்கிட்ட கேட்டிருக்கலாம்ல நான் உனக்கு கொடுத்துருப்பேன்லன்றாரு அன்றவர் சொல்றாரு நீ கேட்டுருந்தா நான் கொடுத்துருப்பேன்ல உனக்கு எக்ஸ்ட்ரா மனைவி வேணும் என்கிட்ட கேளு போய் கேட்டுற போறீங்க வீட்டுல ஜபில சொல்லி போறீங்க பைபிள் சொல்லி பைபிள் இருக்குது அந்த காலத்துல தாவீதுக்கு சொல்றாரு அவங்க பையன் அதுக்கு மேல கேட்கவே இல்லை ஆயிரம் பண்ணி வச்சுட்டாங்க ஆயிரம் பண்ணி வச்சுக்கிறான் பாருங்க நான் அடிக்கடி யோசிப்பேன் எயிட்ஸ் வந்திருக்காதா அவனுக்கு அவனுக்கு வேற எந்த நோயுமே வந்திருக்காதா ஆயிரம் கல்யாணம் ஆயிரம் மனைவி பாருங்க என்னதான் புரியல எனக்கு ஒன்னு கட்டிக்கிட்டே போடாத பாடுபடுத்துறாங்க இதுல ஆயிரம் எப்படி பண்ணான்னு தெரியல அவன் கிட்ட கதை சொல்றாரு ஆடு கதை சொல்றாரு ஏன்னா அவன் மெய்ப்பேன் அவன் வழியிலே போவோம் அப்போ சிலர் பத்தாம் அதிகாரத்துல கிட்ட ஒரு கதை சொல்றாரு என்ன கதை ஒரு தரிசனம் கொடுக்கிறாரு என்ன தரிசனம் பாருங்க ஒன்பது மறுநாளிலே அவர்கள் பிரயாணப்பட்டு அந்த பட்டணத்துக்கு சமீபித்தவர்கள் பேதுரு ஆறாம் மணி நேரத்திலே ஜபம் பண்ணும்படி மேல் ஏறினான் அவன் மிகுந்த பசி அடைந்து சாப்பிட மனதாயிருந்தான் அதற்கு அவர்கள் ஆயத்தம் பண்ணுகையில் அவன் ஞான திருஷ்டி அடைந்து வானம் திறந்திருக்கிறதாகவும் நாலு முனைகளும் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டியை போல ஒரு விதமான கூடு தன்னிடத்தில் இறங்கி வருகிற இறங்கி தரையில் விடப்பட்டிருக்கிறதாகவும் அதிலே பூமியில் உள்ள சகல விதமான நாளுக்கால் ஜீவன்களும் காட்டு மிருகங்களும் ஊரும் பிராணிகளும் ஆகாயத்து பறவைகளும் இருக்கிறதாகவும் கண்டான் அவன் பார்க்கிறான் நிறைய மிருகங்கள் ஒரு கூடையில இறக்கப்பட்டத காண்கிறான் பதிமூணு அல்லாமலும் ஒரு சத்தம் உண்டாயிற்று அதற்கு பேதுரு அப்படியெல்லாம் ஆண்டவரே தீட்டும் அசுத்தமா இருக்கிற யாதொன்றையும் நான் ஒரு காலம் புசித்ததில்லை என்றான் அவன் சொல்றான் தீட்டு அசுத்தத்தெல்லாம் நாங்க சாப்பிட்டதே கிடையாது ஏன்னா லேவியராக மத்தியில நீங்க வாசிக்கிறீங்க ஆண்டவரே சொல்றாரு இதை சாப்பிடக்கூடாது அதை ஆண்டவரே சொல்லியிருக்காரு இப்ப ஆண்டவர் சொல்றாரு பிரமாணத்தின்படி நாங்க என்ன செய்யக்கூடாது அசுத்தமானதை புசிக்க கூடாது ஒரு காலம் நாங்க புசிக்க கூடாது அப்பொழுது தேவன் பதினைந்து அப்பொழுது தேவன் இப்ப கவனிங்க தேவன் சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக என்னாதே என்று இரண்டாந்தரமும் சத்தம் அவனுக்கு ஹலோ அசுத்தம் தீட்டுன்னு இவன் சொல்றான் ஆண்டவர் சொல்றாரு நான் சுத்தமாக்குனத நீ என்ன சொல்லாத நான் சுத்தமாக்கியிருக்க தீட்டுன்னு சொல்லாத தீட்டுன்னு சொல்லாத அசுத்தன்னு சொல்லாத நான் சுத்தமாக்கினேன் அப்ப ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாரு உன் பார்வையில அசுத்தமா இருக்கலாம் பாரம்பரியமா நாங்க சந்ததியா நாங்க அதை தீட்டு நினைச்சு ஆண்டோர் சொன்னாரு உன் பாரம்பரியத்தை தூக்கிவை நான் அதை சுத்தமாக்கியிருக்கேன் இனிமே நீ அத என்ன சொல்லக்கூடாது என்ன சொல்லக்கூடாது சத்தமா சொல்லுங்களேன் காசா கேட்ட சொல்லுங்க ஒவ்வொருத்தருக்கும் செட் பண்ணி கொடுப்பா தீட்டுன்னு சொல்லாத ஆண்டவர் சொல்றார் நான் நான் சுத்தமாக்கிட்டேன் நீ எப்படி அவங்களுக்கு அது அசுத்தம் தப்பா வாழ்ந்துட்டு இருக்காங்க இல்ல ஆண்டவரே அவன் தீட்டு அவன் பாருங்க எங்க போய் ஆராதனை பண்ணிருக்கிறான் பாருங்க ஆண்டவர் சொல்றாரு நான் தீட்டுன்னு சொன்னா நான் அவர்களை என்ன பண்ணிருக்கேன் சுத்தமாக்கியிருக்கேன் பாருங்களேன் மிருகத்தை வச்சு பேசிட்டு இருக்கிறாரு பதினாறாவது மூன்றாம் தரமும் அப்படியே உண்டாயிற்று பின்பு அந்த கூடு திரும்ப வானத்துக்கு எடுத்துக் அப்பொழுது பேதரு தான் கண்ட தரிசனத்தை குறித்து தனக்குள்ளே சந்தேகப்படுகையில் இதோ கொர்நிலைவினால் அனுப்பப்பட்ட மனுஷர்கள் சீமனுடைய வீட்டை விசாரித்து கொண்டு வாசற்படியிலே வந்து நின்று பாருங்க யூதர் அல்லாத ஒரு மனுஷன் தேவன் அவனை சந்திக்க போகிறார் அவனை சந்திக்கிறதுக்கு தேவன் ஒரு தரிசனத்தையே கொடுத்து அந்த மனுஷனை அவனுக்கு அந்த மனுஷனுக்கு போய் இவன் சுவிசேஷன் சொல்லணும் இந்த யூதர்கள் போய் சொல்லணும் விக்கிர விருத்த சேதனம் போய் இப்ப சொல்ல போறான் இப்ப சொல்ல போறான்னா அவன் சொல்லணும்னா அவன் மனசுல இருக்கிற ஒரு இருக்கத்தை நீக்கணும் அதுக்கு கடவுள் என்ன பண்றாரு ஒரு தரிசனத்தையே கொடுக்கிறாரு அவன் கூட பேசுறாரு புரிய வைக்கிறாரு நான் அதை தீட்டுன்னு நினைக்கல நீ நினைக்காது அந்த மாதிரி அவன் சந்தேகப்பட்டு யோசிச்சு நினைக்கிறான் குறநிலை கிட்ட இருந்து ஒரு ஆள் வருது அவன் வந்து சொல்றான் ஆண்டவர் அவன் அனுப்பி வச்சிருக்காரு அவன் வந்து பத்தொன்பது பேத அந்த தரிசனத்தை குறித்து சிந்தனை பண்ணி ஆவியானவர் இதோ மூன்று மனுஷர்கள் உன்னை ஒன்று புத்தூதர்கள் நாங்க விருத்த சேதன உடையவர்கள் நீங்களாம் யாருன்னு அந்த மாதிரி பேசிட்டு இருக்காது அவங்க கூட போ அப்படின்றார் அப்பொழுது குருநிலைவினால் தன்னிடத்தில் அனுப்பப்பட்ட மனுஷனிடத்தில் இறங்கி போய் இதோ நீங்கள் தேடுகிறவன் நான் நீங்கள் வந்திருக்கிற காரியம் என்னமென்றான் அப்ப பாருங்க சொல்றாங்க கர்த்தர் எங்களை உங்ககிட்ட அனுப்புனாரு நாங்க கொர்நிலை கிட்ட இருந்து வருகிறோம் கர்த்தர் உங்ககிட்ட எங்களை அனுப்புனாரு நீங்க வந்து இருபத்தி மூணு அப்பொழுது பேரில் அவர்களை உள்ளே அழைத்து அவளுக்கு உபசாரம் செய்து மறுநாளிலே அவளுடனே கூட புறப்பட்டான் சிலரும் எத்தில் விழுந்து பணி தாழ்மையான நாங்க பரிசுத்த ஜனம் நாங்க இந்த ஜனம் அந்த ஜனம் சொல்லி இருந்தவன் இப்ப அவங்கள பாத்து என்ன சொல்றான் நானும் ஒரு மனுஷன் தாயா உன்ன மாதிரி நானும் ஒருத்தன் தாயான்றான் பாருங்க எப்படி ஆண்ட ஒரு மாத்திரார் அவன் உள்ளத்தை எப்படி மாத்திராரு அவன் இருதயத்தை மாத்திரார் ஆண்டவர் மாத்திராதான் இந்த பெருமை இந்த வைராக்கியெல்லாம் விடும் இல்லைன்னா இந்த கிறிஸ்தவங்க இந்த மாதிரி தான் வாழ்ந்துட்டு கிடப்போம் ஆண்ட உள்ளத்துல தொடணும் நம்ம யாரு நம்மை சுற்றி வாழ்ற சமுதாயம் யாரு ஏதோ அவங்க தவறு செய்தனால ஏதோ ஒரு மாதிரி வாழ்றதுனால அவர்கள் தேவனுக்கு விரோதமா வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு அர்த்தம் கிடையாது அவர்கள் அவர்களுக்கு விரோதமாவே வாழ்ந்துட்டு இருக்காங்க கடவுளுக்கு விரோதமா அவங்க வாழ முடியாது அவங்க அவங்களுக்கு விரோதமா வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்களதான் அவங்க பகச்சிட்டு இருக்காங்க அவங்க செய்யற தீமைகள் அவங்க செய்யற தவறான பழக்க வழக்கங்கள் எல்லாம் அவங்களதான் அது பாதிச்சுட்டு இருக்குது கத்தரை பாதிக்கல இதுதான் அவங்க அவங்களுக்கு தெரியணும் நீ உன்னையே கொண்டுட்டு இருக்கிறப்பா நீ உன்னையே கெடுத்துட்டு இருக்கிற உன்னும்பமா இருக்கார் கோவோம் கோபமாத்தில போய் உக்கரவே மாட்டான் அவனுக்கு அதை சொல்லி தர மாட்ட மாட்டோம் நாம நீ வந்தாதான் பரிசுத்தம் நீ ஞானஸ்தானம் எடுக்கணும் கோயிலுக்கு வரணும் அப்பதான் பரிசுத்தம் சொல்லி நினைக்கிறோம் ஆனா அவன் எப்ப பரிசுத்தமாக்கப்பட்டான் சொல்லுங்க சிலுவையிலே பரிசுத்தமாக்கப்பட்டான் நீங்கள் எப்பொழுது பரிசுத்தமாக்கப்பட்டீர்களோ அப்பதான் அவங்களும் பரிசுத்தமாக்கப்பட்டாங்க நீங்க விசுவாசித்தது இன்றைக்கு அவர்கள் இன்னும் விசுவாசிக்கவில்லை அவ்வளவுதான் நானும் மனுஷன் தான் என்னது நான் ஒன்னும் தெய்வ பிறவில நாங்க இன்னும் பெரிய ஆளுங்க எல்லாம் கிடையாது உங்களை மாதிரி எங்களையும் எங்களை மாதிரி இருபத்தெட்டு அவர்களை நோக்கி இப்ப பாருங்க அவன் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறான் இந்த ஸ்டேட்மெண்ட் தான் ரொம்ப முக்கியம் இதை வாசித்து முடிக்கலாம் அவர்களை நோக்கி அந்நிய ஜாதியனோடு கலந்து அவனிடத்தில் போக்குவரவாய் இருப்பது யூதனானவனுக்கு விளக்கப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் என்ன இன்னொரு மனுஷங்கூட கூடவே கூடாது என்பது அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சட்டம் சமாரியர்கள் என்று அழைக்கப்படுகிறார்களே இவங்க போய் இன்னொரு இடத்துல பெண் எடுத்தவங்க இன்னொரு இடத்துல புருஷன் எடுத்தவங்க இவர்கள் ஒதுக்கப்பட்ட சமுதாயம் யூதர்கள் தான் பாதி யூதர்கள் ஒதுக்கப்பட்ட சமுதாயம் ஒருவேளை கணவனோ மனைவியோ வேற ஒரு இனத்தை சார்ந்தவர்கள் ஆனா இஸ்ரோவேல்ல தான் வாழ்ந்தாங்க ஆனா இஸ்ரோவேல்குள்ளவே ஒதுக்கப்பட்ட சமுதாயம் எப்படி நம்ம ஊர்ல சில இடத்துல ஒதுக்கப்பட்ட சமுதாயம் இருக்குதோ அந்த மாதிரி அன்னைக்கு சமாரியர்கள் ஒதுக்கப்பட்ட சமுதாயம் ஏசு போய் தண்ணி கேட்கிறாரு கூட தாக்கத்துக்கு தண்ணி குடுக்கணும் அவ சொல்றா யூதர்கள் எங்களோடு மாட்டாங்களே எங்களை வெறுப்பாங்களே நீர் வந்து ஒரு யூதரா இருக்க எப்படி எங்க தண்ணி கேட்கலாம் எங்களை தீட்டுன்னு நினைக்கிறீங்களே எங்களை அசுத்தம் நினைக்கிறீங்களே எப்படி எங்க அசுத்தமானதுல தண்ணி குடிக்கலாம் நீங்க அப்படின்ற அப்புறம் அவளுக்கு புரிய வைக்கிறாரு நான் அந்த மாதிரி யூதர்கள் கிடையாதுமா நான் அந்த மாதிரி ஒரு இனம் கிடையாது நான் யாருன்னு உனக்கு தெரிஞ்சா நீ ஏன் கூட பேசுவ நான் யாருன்னு உனக்கு தெரிஞ்சா அப்புறம் வெளிப்படுத்துறாரு அதே மாதிரி குறநெலிய வீட்டுக்கு போகும்போது பேத ஒரு கன்ஃபியன் செய்யறாரு உங்க எல்லாருக்கும் தெரியும் யூதர்கள் வேற ஒருத்தருக்குடையும் என்ன பண்ண மாட்டோம் சேரவே மாட்டோம் எங்களுடைய வழக்கம் எங்களுடைய சட்டம் இப்ப கவனிங்க நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் அப்படி இருந்தும் இப்ப எந்த மனுஷனையும் தீட்டுள்ளவன் என்றும் அசுத்தன் என்றும் நான் சொல்லாத படிக்கு தேவன் எனக்கு ஹலோ தேவன் பேதருவுக்கு காண்பித்தார் இந்த மாலை வேல நமக்கு காண்பித்துட்டு இருக்கிறார் எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது பைபிள போய் படிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க இந்த கிறிஸ்தவங்க திருந்திருவாங்க ஆனால் பைபிளை படிக்கவே மாட்டாங்க அவங்களுக்கு அவங்களுக்கு இந்த மாதிரி எதிர்மறையாக பேசுகிற பிரச்சனைக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒருத்தங்க என்கிட்ட சொன்னாங்க டீப்பாக பேச மாட்டீங்களா நீங்கள் என்ன என்ன டீப்பாக பேசுறது அதாவது புரியாத பாஷையில் புரியாத விதத்தில் பேசிக்கிட்டே இருக்கணும் புரியாத விதத்தில் சிம்பிள் ட்ரூத்து தெளிவுபடுத்திக் அதே பேருவுக்கு அன்றைக்கு கண்களை திறந்து ஒரு மனுஷனையும் நீ இனிமே என்ன சொல்லக்கூடாது அசுத்தன் என்றும் தீற்றுள்ளவன் என்றும் சொல்லாதபடிக்கு தேவன் எனக்கு காண்பித்திருக்கிறார் எனக்கு காண்பிச்சுட்டாருங்க ஒரு போதகரா எனக்கு காண்பிச்சிட்டார் இன்னைக்கு உங்களுக்கு எத்தனை பேருக்கு தேவன் அதை காண்பிச்சிருக்கிறார் என் கொஞ்சம் சத்தமா இருந்தா என்ன சொல்லலாம் ஏன்னா இப்ப என்னன்னா நம்ம கூட கூட்டாளிங்க இருக்க மாட்டாங்களே இனிமே நம்மளை பிரிச்சு பார்ப்பாங்களே என்ன பிரிச்சு பாக்குறாங்க என்ன பிரிச்சு பாக்குறாங்க ஒரு தவறா போதிக்கிறாரு தப்பா பிரசங்கிக்கிறாரு பிரிச்சு பார்க்கறாங்க எனக்கு அதுல ஒரு பெருமை எனக்கு அதுல ஒரு சந்தோஷம் அப்படியாவது பிரிச்சு பார்த்துக்கிறாங்களே என்னை பத்தி கொஞ்சம் பேசுறாங்க அவங்க வீட்டுல எல்லாம் பேசிக்கிறாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஏன்னா நம்மளுக்கு என்ன நினச்சிக்கிறாங்க இந்த மாதிரி எல்லாம் பைபிள் இருக்குது பிரதர் ஆனா நம்ம எல்லாம் இதெல்லாம் பேசினா நம்மளால தனிமைப்படுத்திடுவாங்க பிரதர் படுத்துனா படுத்துட்டுமே படுத்தினா படுத்துட்டுமே சத்தியம் நிலைக்கட்டுமே உங்கள் சந்ததி சத்தியத்தை பிடித்து கொள்ளட்டுமே உங்கள் பிள்ளைகள் இந்த சத்தியத்துக்குள்ள வளரட்டுமே எவ்வளவு காலமா பகைனராகவே வாழ்வோம் எவ்வளவு காலமா எதிரிகளாகவே வாழ்வோம் எவ்வளவு காலமா இந்த சமுதாயம் இப்படியே கிடக்கும் ஒரு நிலை வீட்டுக்கு இயேசு பேதருவை அனுப்பினது போல இன்றைக்கு நம்மை இந்த சமுதாயத்துல இந்த உலகத்துல நம்மை அனுப்பியிருக்கிறார் அசுத்தனாய் தீட்டுள்ளவனாய் பார்க்கறதுக்காக அல்ல நான் அசுத்தனாய் இருந்தேன் நான் தீட்டுள்ளவனாய் இருந்தேன் நான் குப்பையா இருந்தேன் என்னை என்னை தம் ரத்தத்தாலே எவ்வளவு மதிக்கிறார் என்பதை வெளிப்படுத்தினார் அதே ரத்தத்தினாலே அவர்களையும் மதிக்கிறார் ஆகவே நான் அவர்கள் தீட்டுனா அப்போ தீட்டு அவர்கள் அசுத்தம்னா அப்போ நானும் அசுத்தம் அவர்கள் அவர்களை பரிசுத்தமாக்கின ரத்தம் தான் உங்களையும் பரிசுத்தமாக்கி இருக்கிறது அவர்களுக்காக இரண்டாவது ஒரு மரணம் மறிக்கல எல்லாருக்காகவும் ஒரே மரணம் எல்லாருக்காகவும் ஒருவர் மறித்திருக்க எல்லாரும் மறித்தார்கள் என்று நிதானிக்கிறோம் இந்த பிரசங்கமே இது இதுதான் சாரம்சமே தான் பீச்சிங்குடைய சுருக்கமே இதுதான் எல்லாருக்காகவும் இயேசு மறித்தார் எல்லாரையும் ரட்சித்தார் அடுத்த வார புது புரியுமா அறிவ நம்போம் ஒருவேளை அப்பா அம்மா அறிந்து கொள்ளல பிள்ளைங்க அறிந்து கொள்ளும் ஒருத்தர் மறிச்சா ஏதோ ஒரு சந்ததி அந்த பிளட் லைன்ல வர்ற சந்ததி ஏதோ ஒரு சந்ததி அறிந்து கொள்ள ஆரம்பிக்குது வழி திறக்கப்படுது கண்கள் திறக்கப்படுது மூட நம்பிக்கையில வாழ்ந்த எத்தனையோ மனுஷர்கள் தங்கள் முன்னோர்கள் வாழ்ந்திருக்கிறாங்க அப்படி வந்த சந்ததியில மூட நம்பிக்கையில வந்த சந்ததியில இப்ப கண் திறக்கப்பட்டவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க இன்னைக்கு உடனே நாம கூடாது நாம தான் அப்படின்னு நினைக்காது அவர்கள் அவர்களெல்லாம் கண்ட கனவுகள் அவர்களெல்லாம் எதிர்பார்த்த ஆசைகள் அவர்களெல்லாம் எதிர்பார்த்தாங்க நான் ரட்சிக்கப்படுறது நான் சபைக்கெல்லாம் போவேனா புருஷன் என்ன விட மாட்டாரே நினைச்சாங்க இன்னைக்கு நீங்களும் நானும் உள்ள தைரியமா வந்து உட்கார்ந்துட்டு இருக்கோம் நம்ம தாத்தா பாட்டி கஷ்டப்பட்டதுக்கு நம்ம முன்னோர்கள் எல்லாம் ஆசை இருந்துச்சு ஆனா புருஷன் ஒரு வேலை வர முடியாம இருந்துச்சு அறிவிக்க முடியாம இருந்தது அறிந்து கொள்ள வாய்ப்பு இல்லாம கோயிலுக்கு போக வாய்ப்பு இல்லாம இருந்துச்சு ஆசைப்பட்டாங்க கொஞ்சம் கேள்விப்பட்டிருப்பாங்க வழியில வந்த கண்ட கனவு நீங்க ஆசைப்பட்ட ஆசைலாம் இன்னைக்கு எங்க வாழ்க்கையில நிறைவேறியிருக்கு இன்னைக்கு நாங்க அவருடைய சமூகத்துல நின்று எப்படி பாக்குறீங்க நீங்க நான் மட்டும் தான் நாங்க மட்டும் தான் ஒரு பிள்ளை சொல்லுது எங்க அப்பா போக மாட்டாரு அப்போ உன் புருஷனும் போகமாட்டார் உன் பையனும் வரமாட்டாரு இப்போ யார் தான் போவீங்க நீங்க மட்டும்தான் நான் என்ன சொல்றேன் அந்த மாதிரி ஒரு எண்ணம் இயேசுடைய எண்ணம் அல்ல அந்த எண்ணம் இயேசுடைய எண்ணம் இருந்திருந்தால் அன்றைக்கு இயேசு சிலுவையில் மறித்து வாய்ப்பு இல்லை ஏன் அவர் துணிச்சலோடு சிலுவைக்கு போனார் தெரியுமா அவருக்கு தெரியும் ஒரு மனுஷனும் இந்த உலகத்துல கெட்டு போக முடியாது உன்னே ஒன்னு சொல்றேன் தீமதிக்கு பவுல் எழுதுறார் ஒரு மனுஷனும் கெட்டு போவது அவருடைய சித்தமில்லை நல்லா புரிஞ்சுங்க அவருடைய சித்தம் உங்க ஆசை கூட பூமியில நடக்காம போகலாம் கடவுளுடைய ஆசை பூமியில நடக்காம போவே போவாது உங்க ஆசை கூட இந்த உலகத்துல நிறைவேறாம போயிருக்கலாம் நீங்க அப்படியே நிறைவேறாம இந்த உலகத்தை முடிக்க வாய்ப்புலாம் உண்டு ஆனா அவருடைய ஆசை என்றும் நிலைக்கும் யோபு சொல்லுகிறார் நீ செய்ய அவர் என்ன செய்ய நினைத்தார் தெரியுமா யோகுக்கு ஆடு மாடு கொடுக்க செய்ய நினைத்தாரில்லை யோபு அதை ஒன்றும் சொல்லலை யோபு அதை ஒன்றும் சொல்ல ஏன் எல்லாருந்த ஆடு மாட் எல்லாம் கொடுப்பாரு நீர் செய்ய நினைத்தடைப்படாது ஆண்டவர் செய்ய நினைத்தது என்ன தெரியுமா ஒரு மனுஷனும் கெட்டு போவது அவருடைய சித்தம் அவர் அதை செய்ய நினைத்தார் அதை செய்து முடித்தார் என்று எல்லா மனுஷரும் அவருக்கு சொந்தமா இருக்கிறோம் கரங்க உயர்த்தி ஆண்டவர் நன்றி சொல்லுவோமா சோத்திரன் தகப்பனே இந்த பாக்கியத்துக்காக சோத்திர ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்துல இப்படிப்பட்ட ஒரு சாக்கியத்துல எங்களை வச்சிருக்கிறீரே உமக்கு சோத்திரம் உமக்கு சொந்த நாங்கள் ஒவ்வொருவரும் இருக்கிறோமே உமக்கு சோத்திரம் நல்ல தகப்பனே சுவின் மூலமாக இருக்கிறோம் கண்கள் திறக்கப்படட்டும் கர்த்தாவை பேதவோடு கண்டு காண்பித்த தேவன் என்று எங்களுக்கு காண்பித்திருக்கிறீர் நாங்கள் இதை தழுவி விரும்புகிறோம் அண்டவரை இதை நாங்கள் தழுவி இந்த சத்தியங்களை நாங்கள் உரிமை பாராட்டணும் எத்தனையோ தவறான நம்பிக்கையில ரொம்ப காலமா நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம் ஆனா இன்னைக்கு பேத காட்டின தேவன் இன்னைக்கு எங்கு காட்டிருக்கிறீர் ஒரு மனுஷனும் தீட்டல்ல ஒவ்வொரு மனுஷனும் அசுத்தம் அல்ல அவர்களை பரிசுத்தமாக்கியனவும் ரத்தத்துக்காக சோத்திரம் கர்த்தாவே ஓ மக்கு சோத்துரும் இந்த சத்தியத்திலே நாங்கள் எப்பொழுதும் நிலை கொண்டிருக்க எங்களை வழி நடத்தோம் எங்கள் தேவைகள் எல்லாம் உன் கரத்துல தருகிறோம் ஒவ்வொரு விஷயத்தையும் கரத்துல தருகிறோம் நீர் அதை அற்புதமாக மாற்றி தருவீராக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நம்ம எல்லாம் சொல்லுவோம் அதை செய்து